கணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதர்களே அல்லாஹாலுடைய பேரால் அறுநூத்தி எழுபத்தி ஆறாவது வாரமாக தப்சீருடைய தொடர்பை ஆரம்பிக்கப்படுகிறது என்ற அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஆறு இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டு யா ஐயூகாஸ் மனிதர்களே உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் குறிக்கக்கூடியதாக இந்த வாசகம் அமைந்திருக்கின்றது அது முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் பொதுவாக குரான் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் இறக்கப்பட்டதல்ல உலகத்திலுள்ள எல்லா மனிதர்களுக்கும் அறிவுரையாக அது அருளப்பட்டு இருக்கின்றது அதே போன்று இஸ்லாம் என்ற இந்த மார்க்கமும் அப்படித்தான் ரசூதுல்லாய் சல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்களும் அப்படித்தான் அகில உலகத்தினருக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் முன்னால் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன அதனால் அல்லாஹத்தாலா இங்கே யா யூ அன்னாஸ் மனிதர்களே என்று கூப்பிட்டு உலக மனிதர்கள் அனைவரையும் அழைத்து சொல்லுகின்றான் அல்லது குறிப்பாக மக்காவாசிகளுக்கு குறிப்பாக அதனை சொல்லி காட்டுகின்றான் ஏனென்றால் அவர்கள்தான் இதை அதிகமாக மறுத்து கொண்டிருந்தவர்கள் முதலிலே அவர்களுக்கு உணர்வூட்டப்பட வேண்டும் என்பதற்காகவிட அல்லாஹாலா மனிதர்களே என்று அழைத்து அவர்களை குறித்து சொல்லுகின்றான் என்றும் விளக்கம் கொள்ளலாம் அது ஜாத்துக்கும் மோளிலத்தும் நிர் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்துவிட்டது திட்டமான உறுதியான ஒரு உபதேசம் மோஹிளா என்று சொன்னால் எச்சரிக்கையுடன் கூடிய உபதேசம் உபதேசத்திலே பல வகைகள் இருக்கின்றன ஒன்று அன்பாக உபதேசம் செய்வது பாசத்துடன் உபதேசம் செய்வது எச்சரிக்கையுடன் உபதேசம் செய்வது என்றெல்லாம் இருக்கின்றது இங்கே மோலிவா என்பதற்கு தஜ்கீருண் வித்விஃப் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது அச்சமூட்டி எச்சரிப்பதுடன் அவர்களுக்கு எடுத்துரைப்பது சொல்லுவது உபதேசம் செய்வது ஒரு படை படையினரை அந்த படையுடைய தளபதி எப்படி போரிடுகின்ற நேரத்திலே எதிரா எதிராளிகளத்தில் போரிடுவதற்காக வேண்டி எப்படி அவர்களுக்கு உற்சாக மூட்டுகின்றாரோ எச்சரிக்கை செய்கின்றாரோ அதுபோன்று இந்த குரான் மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு உபதேசமாக அல்லாஹாலா அனுப்பியிருக்கின்றான் என்று பொருளாகும் பொதுவாகவே உபதேசம் என்பது எப்படி இருக்க வேண்டும் சிலர் நினைப்பார்கள் ரொம்ப நளினமாக சொல்ல வேண்டும் மிருதுவாக சொல்ல வேண்டும் மனிதர்களுடைய மனங்கள் புண்படாதபடி சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அது சில சமயங்களே சொல்லப்பட வேண்டும் அப்படி எங்கே அப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கும் நியதிகள் இருக்கின்றன மூசா அலே இல்லாம் அவர்கள் பிராவுனிடத்திலே செல்லும் போது அல்லாஹலா சொன்னார் மூசா அலேஸ்லாம் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர்கள் கடினமான தன்மை உடையவர்கள் கடினமான கோபம் வரும் எந்த அளவுக்கு கோபம் வரும் என்று சொன்னால் முன்னாலும் சொல்லியிருக்கின்றோம் சரித்திரங்களிலே குறிப்பிடப்படுகின்றது கோபம் வந்தால் அவருடைய முடிகளெல்லாம் நட்டுக்கொள்ளும் முடி சிலிர்ப்பது அப்படின்னு சொன்ன மாதிரிங்க அது மாதிரி முடியெல்லாம் நின்றுக்கும் முடி நட்டு கொண்டது பெரிய அதிசயமா ஆச்சரியமா அல்ல இல்லை அவருடைய தலைமுடியெல்லாம் நட்டுக்கொள்ளும் முசா அலை சலாத்துடைய தலைமுடியும் நேராக நின்றுக்கும் தலைமுடி அப்படி அவங்களுடைய தலைமுடி எப்படி இருக்கும் ரசூல்லாய் சலாஹம் யார் ஹில் பார்த்ததாக சொல்கிறாங்க அப்படி சீவி விட்டு நேர் நேராக தொங்கி கொண்டு சில அறிவிப்புகளை சுருள் முடியாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது சரி அப்படியே பெரிய முடி அந்த முடி அப்படியே நேரம் நின்றுக்கும் தலைப்பாக அணிந்திருப்பார்கள் கோபம் வரும் பொழுது எச்சரிக்கை செய்யும் பொழுது மக்களுக்கு கோபத்தின் காரணமாக முடி சிலிர்த்து கொள்ளும் முடி சிலிர்த்து கொள்வதன் காரணமாக தலைப்பாக கழண்டு கீழே விழுந்துடும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கோபம் வரும் எப்படி இருக்கும் அவ்வளோ கோபமுள்ள ஒருவர் அவர் போய் நீ பிறாவன்கிட்ட போகும்போது இந்த மாதிரி கோபத்தெல்லாம் காட்டக்கூடாது வர்றையா இல்லையா உதக்கிட்டான்லாம் கேட்கக்கூடாது கூலாலகு கவுலன்னைக்கு நான் மிருதுவாக சொல்லாத நீங்கள் ரெண்டு பேரும் அவரிடத்தில் அந்த பிராவன் இடத்துல பேசுங்கள் என்று அல்லாஹாலா சொல்லி அனுப்பினோம் இல்லைன்னு சொன்னால் இவர் தன்னுடைய வேகத்தை காட்டியிருக்கக்கூடும் அதனால மெதுவாக போங்க மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அல்லாஹ் சரியது ஒரு இடம் ரசூலாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு என்ன சொல்கிறான் அல்லாஹாலா വലൗ കുന്ത ഫല്ലൻ ഖലീൽൽ ഖൽബ് ലം ഫള്ഉ മിൻ ഹൗലിക നീങ്ങ ரொம்ப मिरദവാന ഗുണം ഉടയവർ നബിയേ നീങ്ങ ரொம்ப मिरദവാന ഗുണം കൂടവർ കടിനമാന ഗുണം ഉടയവരാകയിരുന്നാൽ വലൗ കുന്ത ഫല്ലൻ ഖലീൽൽ ഖൽബ് കടിനമാന മനം കടിനമാന ചൊൽ ഉടയവരാകയിരുന്നാൽ ലം ഫള്ഉ മിൻ ഹൗലിക. നമ്മക്കല്ലല്ലങ്ങളെ ചുറ്റി ഉക്കാണ്ടിക്കമറ്റാങ്ങ എല്ലാം പോയിട്ട് ഇറുപാങ്ങ്. അപ്പോൾ അല്ലാഹു തഹാല ചൊല്ലുങ്ങനെ. അപ്പോൾ मिरദുവഹ റസൂല്ലല്ലാഹി സ്വല്ലല്ലാഹി എല്ലാ ആളുകളേടത്തും பேசுവാർ. ஆனால் அதே நேரத்தில் சிலரிடத்தில் அப்படி மிருதுவாக பேசக்கூடாது முனாஃபிக்கீன்களிடத்தில் காபியர்களிடத்தில் பேசும்பொழுது அவர்களிடத்தில் கடினமாக பேசுவீராக என்று அல்லா தல்ல சொல்கிறார் முனாஃபிகளை பற்றி அவரிடத்துல கடினமாக பேசுங்கள் என்பதாக சொல்லுகின்றார் அப்போ அது கடினமாக பேச வேண்டிய இடம் சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொன்னால் கடினமாக பேசணும் நம்ம குடும்பத்திலே நம்ம பார்க்குறோம் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க முதல்ல வந்து லேசாக சொல்லி பார்ப்போம் அன்பாக சொல்லுவோம் சரி காசு கீசு கேட்கறா போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் காசு கீசை கொடுத்தவனுக்கு கொஞ்சம் மரியாதையாக சொல்லிக்கொள்ளி ஒழுங்காக நடந்துக்குவான்னு சொல்லுவோம் எதுவுமே கேட்கல அவன் செய்கிறதவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த பிள்ளைங்க செய்கிறதவே செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம் அப்புறம் கொஞ்சம் கடினமாக சத்தம் போடுவோம் வேகமாக சத்தம் போடுவோம் அப்பவும் கேட்கலன்னா என்ன பண்ணுவோம் இருக்கவே இருக்குது பிரம்பு கம்பு எடுத்தாடி நாள் வாங்குவோம் அதில் எங்கே கலந்துச்சுன்னால் வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லிவிடுவோம் இது நடக்கக்கூடிய விஷயம் பார்க்குறணும் இது மாதிரி யார் எப்படி பேசணுமோ அப்படி பேச வேண்டும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் ஹதி சில நிறைய இருக்குது இங்கே மோகிலா என்று சொல்லுவது அவர்களுக்கு பயம் வரக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய பயம் வரக்கூடிய அளவுக்கு பேச வேண்டும் என்பது மோக இலா வாசு வாசுன்னு சொல்கிற மாதிரியே வாசு செய்கிறது அதுலேருந்து வந்தது என்பது இங்கே அல்லாஹத்தாலா மோ இலத்து வந்து விட்டது என்பதாக அது ஜாத்துக்கும் மோக இலத்தும் ரப்பி உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு மோகிலா வந்து இருக்கின்றது உங்களுக்கு வந்து விட்டது என்பதாக அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் அப்போ உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நிலை ஒரு உபதேசம் ஆனால் அந்த உபதேசம் கனிவாகவும் இருக்கும் சில நேரங்களிலே சில நேங்களிலே கடுமையாகவும் இருக்கும் அதையெல்லாம் கொண்டு சேர்ந்த ஒரு தொகுப்பு இந்த குரான் என்று அல்லாஹத்தாலா ஆரம்பத்தில் சொல்லுகின்றான் சரி அது எங்கேருந்து வந்தது யாரோ ஒருவர் கொண்டு வந்து கொடுத்ததல்ல யாரோ ஒருவர் தொகுத்ததல்ல யாரோ சில மனிதருடைய பேச்சுக்கள் அல்ல உங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து வந்தது என்று சொல்லுவதன் மூலமாக உங்கள் மீது அளவுகடந்த பாசமுள்ள ரப்பு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாம் ஆரம்பத்திலேயே திட்டமிட்டு அல்லாஹாலா உங்களுக்கு தன்னுடைய அறிவின் காரணமாக தன்னுடைய கருணையின் காரணமாக கொடுத்திருக்கின்றான் வானத்தில் இருந்தும் பூமியிலிருந்து ஏராளமான பொருள்களை அப்படிப்பட்டவன் தான் ரப்பிடத்திலிருந்து வந்த ஒரு உபதேசம் வந்துவிட்டது என்பதாக சொல்லுகின்றன இந்த உபதேசத்தை பற்றி பிடிக்க வேண்டும் என்ற கருத்தும் சொல்லப்படுகின்ற அதாவது இந்த உபதேசத்தின் காரணமாக மனிதனுடைய மனம் இழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மிருதுவாக சூழ்நிலை ஏற்படும் சில முகசிரியன்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது மோகிலா என்பதற்கு எதன் ஆமோ அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு உபதேசிப்பது என்பது மோ இலா என்பதற்கு விளக்கம் இன்னொரு சொல்லுகின்றார் ஊட்ட வேண்டும் ஆசையும் ஊட்ட வேண்டும் அச்சம் ஆசை இந்த ரெண்டுக்கும் ரெண்டு விதமான நிலைகளை கொண்டும் மனித வாழ்க்கையை சீர் செய்வதின் பக்கம் மனிதர்களை அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு பெற்தான் மோ என்று சொல்லப்படும் என்பதாக குறிப்பிடுகின்றார் இன்னொருவர் சொல்லுகின்றார் ததுகீரும் மாலகியினுள் கல்பம் என சவாபிபு மனிதன் இந்த உலகத்திலே செய்கின்ற செயல்பாடுகளின் காரணமாக நன்மை எப்படி கிடைக்கும் தண்டனை எப்படி கிடைக்கும் எதன் மூலமாக நன்மை கிடைக்கும் எதன் மூலமாக தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி மனிதனுடைய மனதை இலகச் செய்து மனிதனுக்கு நல்ல உபதேசங்களை தருவதற்கு பெயர் மோகலிலா என்று சொல்லப்படும் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஆக மனிதனுடைய வெளி உடல் இருக்கின்றதே இதனை இழகச் செய்து மனதை அதோடு சேர்ந்து மனதையும் கரைக்க செய்வதற்கு பெயர் மோகலிலா என்று சொல்லப்படும் அடுத்த அல்லா சொல்லுகின்றான் சுதூர் நெஞ்சங்களிலே உள்ளவற்றிற்கு மருந்தாகும் நிவாரணமாக நிவாரணியாகும் என்பதாகவும் சொல்லுகின்ற நெஞ்சங்களிலே உள்ளவற்றிற்கு நிவாரணி சிபா நிவாரணம் தரக்கூடியது நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கும் என்று கேட்டால் அது அறியாமை மனநோய்கள் தீய எண்ணங்கள் குஃபுறு சிறுக்கு அதே போன்று அஹ்லாக ஜமீமா கெட்ட குணங்கள் தீய கொள்கைகள் அகாயித பாசிதா தவறான கொள்கைகள் மனித மனங்களிலே குடியிருக்கக்கூடிய தீமையான என்னென்ன இருக்குன்னோ அகிதா சம்பந்தப்பட்டது அஹ்லாக் சம்பந்தப்பட்டது இவை பூராவும் அதாவது அஹ்லாக் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தீமைகள் நிறைந்திருந்தால் அந்த தீமைகள் என்ற நோய்க்கு மனதிலே ஏற்படக்கூடிய தீமைகள் என்ற நோய்க்கு மருந்தாக இந்த குரான் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் எல்லா நோய்களையும் நீக்கிவிடும் ஒரு வருடத்திலே இருக்கின்றது அவருடைய மனதிலே குரானை அணுகி குரானுடைய உபதேசங்களை கேட்டு அவர் சிந்தித்து பார்த்தால் அந்த குஃபுர் என்ற நோய் போய்விடும் ஷிர்க் என்ற குஃபுர் என்ற இருள் இருக்கின்றது இருட்டு பயங்கரமான இருட்டு அது மனிதன் நேர் வழியே பெற நேரான வழியிலே செல்லவே முடியாது அப்படிப்பட்ட இருட்டு ஷிர்க் என்பதும் குஃபுர் என்பதும் அந்த மனிதன் குரானை ஆய்ந்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தால் அந்த குஃபர் என்ற இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வந்து விடுவார் ஈமான் என்ற வெளிச்சத்திற்கு வந்து விடுவார் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு இருக்கின்றார் நூறானியது ஆனாலும் அந்த நூர் மங்கி போய் கிடக்கின்றது ஜஹாலத் இருக்கின்றது அவரிடத்தில் அறியாமை என்பது கிடையாது அறியாமை என்பது இருக்கின்றது அறியாமை குடிகொண்டிருக்கக்கூடிய மனம் உடைய ஒரு மனிதர் இந்த குரானை ஆய்ந்து பார்த்தால் அந்த அறியாமை என்ற அந்த லேசான இருள் மந்தக மந்தகாசம் என்பதாக சொல்லுவார்கள் அது மாதிரி மந்தகாசமாக இருக்கக்கூடிய அந்த இருள் நீங்கி இல் என்ற ஒளிமயமான தன்மை உடையவராக அவர் ஆகிவிட முடியும் என்பதையும் ஷிபா அலிமா பி சுதூர் என்பதிலே அல்லாஹலா குறிப்பிடுகின்றார் அதே போன்று ஒருவருக்கு கெட்ட குணம் இருக்கின்றது தீய குணம் இருக்கின்றது குரானுடைய கருத்துக்களை குரானுடைய ஆயத்துக்களை ஆய்ந்து பார்த்து அது என்ன சொல்லுகின்றது என்ற அந்த வழியை கடைபிடித்தால் அந்த கெட்ட குணமெல்லாம் போய் நல்ல குணமாக அது மாறிவிடும் நல்ல குணம் என்ற ஒளி அங்கே வந்துவிடும் இப்படி எல்லாவற்றையும் சொல்லலாம் வரிசையாக சொல்லிக் கொண்டே போலாம் ஏராளமான விஷயங்கள் மனம் சம்பந்தப்பட்டனோ அத்தனைக்கும் மருந்து குரான் உள்ள நோய்க்கும் மருந்து என்பதாக குறிப்பிடுகின்றார் இமாம் ஜலாலு ரஹமத்துல்லாஹே அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நெஞ்சுக்குள்ளே உள்ள நோய்க்கு மருந்து என்று குரானை சொன்னால் நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் என்பது ரொம்ப பலம் வாய்ந்தது ரொம்ப உறுதியானது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த நோய்க்கே குரான் மருந்து என்று சொன்னால் உடல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு மருந்தாக இல்லாமல் முடியுமா உடல் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் அது மருந்து தான் என்பதாக உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு மருந்தாய் இருப்பதை போன்றே உடல் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் அது மருந்து ஆனால் அசல் நோக்கம் என்ன சொன்னால் உடல் சம்பந்தப்பட்ட நோய் சுகமாவதற்காக அருளப்பட்டது அல்ல என்பதை மட்டும் விளங்க வேண்டும் ஏன்னு கேட்டான் பல மனிதர்கள் எப்படி குரான் அப்படின்னு சொன்னா ஓதைப்பாக்கிறதுக்கு உள்ளது அப்படின்னு மட்டும் வச்சுக்கிட்டாங்க ஓதிப்பாக்குறதுக்கு இருக்குது ஷிஃபாவாகும் நிறைய செய்திகள் பின்னால சொல்றோம் எத்தனை ஏராளமான சங்கதிகள் ஏராளமான தொகுப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றன குரானுடைய ஆயத்துகளின் மூலமாக என்னென்ன நோய்கள் சுகமாகும் நோய் என்ன எந்த நோய் சுகமாவதுக்கு எந்த ஆயத்து ஓதப்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் நிறைய சட்டங்களை சொல்லி வைத்திருக்கின்றார்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்னன்னு கேட்டா அமுரா மனம் சார்ந்த நோய்களை நீக்குவதற்காக குரான் அருளப்பட்டது ஆனா அதுக்கு மட்டும்தான் சும்மா இருந்துட்டார் அதுவும் தப்பு அல்லது உடல் சார்ந்த நோய்களுக்கு மட்டும்தான் மருந்து என்று சொல்லிவிட்டு மனம் சார்ந்த நோய்களை கவனிக்காமலே விட்டுவிட்டால் அது மிகப்பெரிய தப்பு இந்த உலகத்தோடு நின்றுவிடும் ஆகிரத்திலே தண்டனைக்குரியவராவார் ஆகிவிடுவார் என்பதையும் கவனிக்கவேன் ரசுல்லாய் சொல்லுவ செல்லும் அவர்கள் அலைக்கும் இரண்டு சுகம் தரும் இரண்டு பொருள்களை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்பதாக சொன்னார்கள் குரான் ஒன்று இப்ப இங்க வெளிப்படையாக பொதுவாக நோய் ஏற்பட்டால் மருந்து சாப்பிட வேண்டும் மருந்தை பயன்படுத்த வேண்டும் அந்த மருந்து என்பது பல்வேறு வகையான பொருள்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது அதில் தேன் என்பது அல்லாஹாலாவுடைய அருளின் காரணமாக ஏற்பட்ட ஒரு அற்புதமான நோயை நிவாரணியது எல்லா வகையான நோய்க்கும் மருந்து அதிலே இருக்கின்றது அல்லாஹால உற்பத்தி செய்து தரும் தேனியை பற்றிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹத்தாலா இறக்கி வைத்து அந்த தேனிக்கு அல்லாஹத்தாலா செய்தி சொன்னதாக சொல்லுகின்றான் அல்லாஹ சொல்லுகின்றான் தேனிக்கு நாம் அறிவித்தோம் என்று அல்லாஹத்தோம் ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு வகை வந்துச்சு அறிவிச்சோம் ஜிபி அல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம் அல்லாஹால ஜிபிரி அல்லாம் வந்து தேனிட்டு அப்படி அர்த்தமா இல்ல அல்ஹம்னா உணர் உணர்வை ஏற்படுத்தினோம் தேனிங்கிறது ஒரு பூச்சி ஒரு உயிர் உள்ள ஒரு பிராணி அது அந்த உயிர் உள்ள பிராணிக்கும் அல்லாஹாலை பற்றி தெரியும் அதற்கும் சிந்தனை செய்யக்கூடிய சக்தி இருக்கின்றது அதனுடைய அளவுக்கு அந்த சிந்தனா சக்தியை அல்லாஹால தன்னுடைய அறிவிப்பின் மூலமாக அதை தெளிவுபடுத்தினான் அந்த சக்தியை என்ன செஞ்சான் அல்லாஹால சொல்றான் அல்லாஹால அந்த ஆயத்துல பின்னால சூறத்தின்னால் அடுத்தது தான் பின்னால வருது அதுல சொல்லும் நீ போய் எங்கெங்க மலர்கள் இருக்கின்றனவோ அந்த மலர்களில் எல்லாம் போய் மருந்தை கொண்டு வந்து தேனை கொண்டு வந்து சேர்த்து வைத்து மனிதர்களுக்கு நீ சுகம் வழங்கக்கூடிய ஒரு பொருளை உற்பத்தி செய்து தருவாயாக என்று அல்லஹத்தாலா சொன்னான் அல்லாஹத்தாலா அதற்கு ஒரு உள் உணர்வை ஏற்படுத்தினான் அந்த உள்ளுணர்வின் காரணமாக அது தேனை தேடி போய் கொண்டிருக்கின்ற தேனி தேனெடுக்க பூக்களுக்கு போகுது அப்படின்னு சொன்னா தானா போகல ஆரம்பத்தில் அல்லாஹால சொல்லி கட்டளையின் காரணமாக தியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை தேனிகள் வருகின்றனோ அதெல்லாம் கூட்டு வாழ்க்கைக்கு சிறந்த உதாரணம் தேனியுடைய வாழ்க்கை இல்லையா மூன்று வகையான தேனீக்கள் ஒரு கூட்டிலே இருக்கும் ராணி என்று ஒரு தேனி இருக்கும் அது சம்பந்தமா பின்னால சொல்லுவோம் தேனை பற்றி சொல்லுகிறார்கள் என்ற காரணத்தினால் தேன் ஒரு மருந்து எல்லா நோய்களுக்கும் நிவாரணி இருக்கின்றது என்பதா அதே போன்று குரான் தேன் உடல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு நிவாரணி என்று வைத்துக் கொண்டால் குரான் என்பது மனம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு நிவாரணி என்பது அதனுடைய கருத்தாகும் இன்னொரு ஹதீஸ்ல அலி அல்லாஹால அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல ஹை அல் குரான் மருந்துகளிலே சிறந்தது குரான் என்பதாக சொல்லுகின்றார்கள் எந்த நோயா இருந்தாலும் சரி உடனே நல்லா போய்டு ரசூல்லாய் சல்லாஹை சொல்ல அவர்களிடத்தில் ஒருவர் வந்தார் தொண்ட வலிக்குது அப்படின்னு சொன்னார் தொண்ட வலி ஏற்பட்டிருக்கு வஜஅஹல் என்று சொன்னார் அலை கம்பிய குராத்தில் குரான் ஓதுவதை நீ பற்றி சொன்னார் எந்த சுரான்லாம் சொல்லல எந்த ஆயத்தும் சொல்லலை பொதுவாக நீ குரானை ஓதும் அப்படின்னு சொன்னார் குரானுடைய ஆயத்துக்களை ஓதுனாவே தொண்ட வழி போயிடும் தொண்ட வழி போயிடும் தொண்டை வலி போறதுக்கு குரான் ஓதனா போதும் சரியாக ஓதனா போதும் பக்தியோட ஓதணும் அதை அல்லாஹாலாவுடைய கலாம் என்ற நினைப்பிலே ஓத வேண்டும் ஏன்னா குரான் இருக்கின்றதே அது தொண்டை வழிக்கு மருத்துவர்கிட்ட போனால் டாக்டர் போனால் அவர் மருந்து கொடுக்குறார் அந்த மருந்தை சாப்பிடும்போது தொண்டையில் ஏற்பட்ட அந்த அலர்ஜி புண்ணு அல்லது வேறு என்ன அந்த இடத்துல ஏற்பட்டுருக்கோ அதெல்லாம் சுகமாக இந்த மருந்தின் மூலமாகும் இந்த மருந்தை விட குரானுடைய ஆயத்துகள் இருக்கின்றன அதிகமாக அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காரணங்களை நீக்கிவிடக்கூடிய சூழ்நிலை அல்லாஹால வச்சிருக்கலாம் குரான் என்று அர்த்தம் இது இன்னொரு வந்தார் எனக்கு ரொம்ப நெஞ்சு பாரமாக இருக்குது மனம் பாரமாக இருக்குது மன இறுக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் குரான் குரான் அல்லாஹாலிமா சுதூர் நெஞ்சிலே உள்ள நோய்க்கு மருந்து நல்லா தான் சொல்றேன் உனக்கு நெஞ்சு வழி ஏற்பட்டு இருக்கு நெஞ்சில ஒரு மாதிரி இருக்கு அதுக்கு மருந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எல்லா நோய்களுக்குமே மருந்து எல்லா நோயும் ஆனா ஓதக்கூடிய மனிதர்களை பொறுத்து இதை நிறைய சொல்லிருக்கிறோம் ஓதக்கூடிய மனிதர்களை பொறுத்து அவருடைய பக்தியை பொறுத்து அவருடைய தக்குவாவை பொறுத்து அந்த நோய் சுகமாக கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொன்னாங்க சூரத்தில் பாத்தியாவிலே எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள் சூரத்தில் பாத்தியாலே எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது நானும் தான் ஓதி பார்க்குறேன் நீங்களும் தான் ஓதுறீங்க நல்லா போகுதா நல்லா இல்லையே சில பேருக்கு நல்லாயிருந்தோம் சில நேரங்களில் சில பேருக்கு நல்லாயிடும் ஆனால் நல்லா காரணம் என்னன்னு கேட்டால் ஓதக்கூடிய முறை சரியில்லை முறை சரி இல்லை விட ஓத ம ஓதக்கூடிய மனிதனுடைய கல்பு சரியில்லை அப்படின்னு வரும் நம்முடைய மன மனங்களெல்லாம் இதயங்களெல்லாம் எப்படி இருக்குன்னா உலகத்தினுடைய ஆசாபாசங்களில் மூழ்கி போய் கிடக்குது வெளியே வரவே முடியாது அந்த மாதிரி அதன் காரணமாக அந்த ஓதக்கூடியதில் எந்த விதமான பலனும் ஏற்படுவதில்லை என்பதாக பொருளாகும் ஏன்னா முன்னாலே சொல்லியிருக்கேன் இப்போ ஜிமாவலையும் சொன்னோம் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால் அதுக்கு முன்னாலே பல சொல்லப்பட்டிருக்குது சாஹாபாக்கருடைய ஒரு குழு ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி வந்த நேரத்தில் ஒரு மரத்தடியில் தங்கி இருந்தாங்க கடுமையான பசி அவங்களுக்கு அந்த யாராவது ஏதாவது வீடுகள் இருந்தால் ஜனங்கள் இருந்தால் ஏதாச்சும் கேட்டு வாங்கி சாப்பிட்லாமே ஏன்னா பசி கடுமையான பசி அதனால் பார்த்தாங்க தூரத்தில் ஒரு வீடு தெரிஞ்சிச்சு சரி அந்த வீட்டில் போய் கேட்போம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க அந்த தளபதி போனார் போய் இந்த மாதிரி நாங்கள் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லமுடைய சகாபாக்கள் மதீனாவிலிருந்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு கடுமையான பசி ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க விரட்டி விட்டாங்க அதெல்லாம் சாப்பிடலாம் ஒன்றும் கிடையாது போய் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அவர் வந்துட்டார் வந்து அந்த இடத்துல தங்கி இருந்த இடத்துல அவங்க இருக்கும் பொழுது அந்த வீட்டில இருந்து ஒருத்தர் திடீர்னு ஓடி வந்தார் வேகமாக ஓடி வர்றார் கொஞ்ச நேரத்தில் நீங்க உங்கள யாருக்காவது தேல் கடிக்கு மந்திரிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டார் தேல் கடி அல்லது பாம்பு கடி ஏதோ ஒரு விஷஜஜ் என்று எங்களுடைய குடும்பத்துடைய தலைவருக்கு இந்த மாதிரி விஷம் ஒரு விஷஜஜ் கடித்து விட்டது தேலோ பாம்போ ஏதோ ஒன்று கடித்து விட்டது உங்களுக்கு மந்திரிக்க தெரியுமா அதுக்கு மருந்து இருக்கா உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ யார் முதல்ல போனாரோ அந்த தளபதி சஹாபி அவர்டே சொன்னார் சொன்னாங்க என்கிட்ட மருந்து இருக்குதானா கொடுக்க முடியாது அப்படின்னா நான் வந்து சாப்பாடு கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டேங்க மருந்து வந்து கேட்குறீங்களே அப்படின்னு ஒன்று நான் வந்து மருந்தை உபயோகப்படுத்தி மருந்து வந்து அதுக்கு செய்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் ஆடுகள் தரணும் ஆடு என்ன பண்றது சமாளிக்க ஒரு தொகுதி ஒரு பகுதி எங்களுக்கு தர வேண்டும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது ஓதுனாரு ஊதினாரு ஊதினா போச்சு எப்படி நல்லா போச்சு முன்னால அவருக்கு தேல் கடிச்சவராக இருந்தாரா கடிக்கிறதுக்கு முன்னால அது மாதிரி ஆகிட்டாரு சரி பேசப்பட்டபடி அந்த ஆடுகளை கொடுத்துட்டாங்க அதை வாங்கிட்டு வந்தாங்க இவங்க அவர் வாங்கிட்டு வந்தார் முப்பது ஆடுகள் என்பதாக சொல்லப்பட்டு ஒரு அறிவிப்பின்படி முப்பது ஆடுகள் சூலத்தில் பார்த்தியா ஓதுறதுக்கு முப்பது ஆடு கொடுத்தா அப்புறம் புராண ஓதனா எத்தனை ஆடு கிடைக்கும் நிறைய கிடைக்கும் ஆனால் இப்போ யாரும் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆடும் கூட கொடுக்க மாட்டாங்க ஓதி பார்த்தங்கன்னா காசுக்கு ஒன்றை கால் ரூபா கொடுப்பாங்க அவ்வளோதான் சரி வந்தார் வந்த உடனே அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு குராண ஓதி கூலி வாங்கியிருக்கிறோம் குராண ஓதி இப்படி கூலி வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு நாம் சாப்பிடவே கூடாது இப்போ இப்ப இந்த ஆட்டெல்லாம் ஓட்டிட்டு மதினாவுக்கு போயிடுவோம் பசியா இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் போய் பார்த்துக்கலாம் மதீனாவுக்கு போன பின்னாலும் ரசூல்லாய் சல்லா அலிசல்ல கேட்டு முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு வந்தாங்க சல்லி கேட்டாங்க ரசூல்லாய் சல்லா அலிஸ்வல்லம் சொன்னார்கள் அதாவது ஒரு மனிதன் சம்பாதிப்பதில குரானுடைய ஆயத்துக்களை ஓதி பார்த்து சம்பாதிப்பது மிகச்சிறந்த சம்பாத்தியம் என்பதாக சொல்லி அதை நீங்கள் தாராளமாக வச்சு கொள்ளலாம் பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஹலால் தான் எனக்கும் ஒரு பங்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்ல என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது இப்போ அதனால எல்லா இடத்துலையும் குரான ஒது காசு வாங்கலான்னு அர்த்தம் இல்லை அதுக்கு சில சட்டங்கள் நிபந்தனை புக்காக சில சட்டங்களை எழுதி வைத்து அந்த முறைப்படிக்கு செய்ய வேண்டும் என்ன அதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது அதை நிறைய சொல்லியும் இருக்கிற சரி இங்கே சூரத்தில் பாத்தியாவிலே எல்லாத்துக்கும் மருந்து இருக்குதுன்னு சொன்னது தேல்கடிக்கும் மருந்து இருக்குது சு ஒரு சாபி சொன்னாரு இன்னைக்கு எனக்கு தேல் கடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னாரு நீ காலையில எந்திரிச்ச உண்டையே இந்த நான் சொல்லி கொடுத்தன அந்த துவாவை நீங்க ஓதிருக்க கூடாதா ஓதிருந்தா உனக்கு கடிச்சிருக்காதே அப்படின்னு சொன்னாங்க சல்லாஹல்ல சொல்லி கொடுத்த துவா எல்லாரும் ஓதணும் எல்லாம் மறந்த ஓதுறதே கிடையாது என்ற இந்த துவாவை அவளதுபி கலிமாத்தில்லாஹி தாம் மாத்தி பரிபூர்ணமா அல்லாஹாலுடைய திரு கலிமாக்களை நான் நான் உள்ளது இதெல்லாம் மிக அற்புதமான துவாக்கள் சரி இதெல்லாம் வந்து மனிதனுடைய பாதுகாப்புக்கு அதாவது விஷ ஜந்துக்கள் அவனுடைய உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இடையூறு விளைவிக்கக்கூடிய பொருள்கள் இதெல்லாம் தீண்டாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு ஆக்கப்பட்டு இருக்கின்றது இங்கே ரசூல்ல மீன்குள்ளி தா என்று சொன்னி பாத்தியா மீன்குள்ளி தா ஒவ்வொரு எல்லா தீமை எல்லா நோய்களுக்கும் மருந்து அப்படின்னு சொன்னது எல்லா நோயுதான் தீன் சம்பந்தப்பட்டது துனியா சம்பந்தப்பட்டது ஹிசி மாணவி அதாவது புறம் வெளித்தோற்றமான அந்தரங்கமான எல்லா நோய்கள் அப்படின்னு அர்த்தம் எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு முதல்ல சொன்னபடி மனிதனுடைய குஃபு சிறுக்கு அறியாமை ஜகாலத்து அவனுடைய வேறு விதமான தீமைகள் மனத்தீமைகள் அஹ்லாக்க மதுமோமா கெட்ட குணங்கள் ஆகிய எல்லா நோய்களுக்கும் மருந்து சூழத்தில் பாத்தி ஆகிலே உண்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ரசோல்லா ஹலாசல் சொல்லி காட்டுகின்றார் ஆகவே சிபா லிமார் நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு மருந்து என்று சொல்லும் பொழுது அது உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் மருந்தாக ஆவதில் எந்த விதமான தடையும் கிடையாது அதே மாதிரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த ஆயத்துக்களை ஓதுவது என்பதாகவும் உலமாக்கள் ஞானவான்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அனுபவத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒரு விஷயம் அனுபவத்தின் காரணமாக ஒரு ஆயத்தை இந்த ஆயத்தோதுனா என்ன நோய் சுகமாகுது அப்படின்னு சொல்லி கண்டு அவர்கள் கண்டு கொண்டிருந்தால் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் எழுதி வைத்திருக்க ஒரு கிதாபை தனியாக எழுதியிருக்கிற மனிதனுடைய கண் பார்வை சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணில் கோளாறு வராம கண்ணில் தீமைகள் ஏற்படாமல் பார்வை மங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குரான்ல சொல்லப்பட்ட என்றுற்படக்கூடிய நிகழ்ச்சியை அல்லாஹிலே சொல்லி காட்டுகின்றான் அந்த நாளிலே திரை திரையை நாம் விளக்கி விடுவோம் உன்னுடைய பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்கும் என்பதாக அல்லாஹால சொல்லுகின்றான் அது கியாமத்தினால ஏற்படக்கூடிய நிலை ஆனால் கண் சம்பந்தப்பட்ட நோய்க்கு இந்த ஆயத்தை ஓதினால் பலன் தரும் என்பதாக குறிப்பிடுகின்றார் ரசூல்ல ஒரு துவா சொல்லி தந்தாங்க கண் பார்வை நல்லதாக இருப்பதற்கு ஒரு துவா சுகமாக இருப்பதற்கு ஒரு துவாவை சொல்லி தந்தார்கள் அல்லஹ் குரானில பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை அவருடைய சிபாத்துகள்ல உள்ளது அதுல அதனால ரசூலம் சொல்லுகின்றார்கள் யா சமீர் யா பசீர் என்ற இந்த இரண்டு இஸ்முக்களையும் இரண்டு பெயர்களையும் ஒரு மனிதன் மனப்பூர்வமாக ஓதிக்கொண்டிருப்பாரையானால் ஓதிக்கொண்டே வருவாரேயானால் அந்த கண் சம்பந்தப்பட்ட நோயோ காது சம்பந்தப்பட்ட நோய்களோ அந்த மனிதனுக்கு ஏற்படாது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று மனிதனுடைய கண் சம்பந்தப்பட்ட நோய்க்கு இன்னொரு அதாவது மனிதனுடைய கண்ணேர் சம்பந்தப்பட்டது கண் திஷ்டின்னு சொல்ற மாதிரிங்க அது கண் சுகமா இருக்கிறதுக்கு அது கண் பட்டுறது அப்படிங்கிறாங்களா அவங்க கண்ணு பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண் திஷ்டி அதுக்கும் ஒரு மருந்து ஒரு ஆயத்து சொல்லப்பட்டிருக்கின்றது என்று தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் கடைசியாக வரக்கூடிய குரான் என்ற இந்த உபதேசத்தை இந்த காபிர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய பார்வைகளாலேயே உங்களை விழுங்கி விடுறது போல பாக்குறாங்க பார்க்கறத பாக்கறதே ஆள முழுகிறோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்றமா இல்லையா அந்த மாதிரி பாக்குறாங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அல்லாஹத்தால சொல்றான் அவங்க காப்பீர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நிகழ்ச்சி அவர்களுடைய விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான் இந்த ஆயத்து கண் திருஷ்டிக்கு சிறந்த மருந்தாக இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று சைத்தானை விரட்டுவதற்கு நிறைய ஆயத்துக்கள் இருக்குது பொதுவாக அது சைத்தான் ரஜினு சொன்னா போதும் அதுல சைத்தான் ஒரு மனிதர் மீது சைத்தான் வந்துருச்சு அதாவது சைத்தான் பிடிச்சுக்கிச்சு அவனுக்கு பேய் பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்ற பாருங்க அதுக்கு சிறந்த மருந்து ஆயத்துள் குறிச்சி அல்லாஹுலா இலாஹுல்ல இது ஓதனா போதும் எந்த சைத்தானும் வராது யார் ஓதனாலும் சரி இதுக்கு இதுல நிறைய பலன் இருக்குது நம்ம நிறைய பார்க்கறோம் அது ஒரு சைத்தான் வந்துருச்சு அவருக்கு சைத்தான் கோளாறு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவரை பிடிச்சி எடுத்துட்டு மோதினாட்டை அஜித்துட்டு வர வேண்டியதில்லை நீங்களே ஓதலாம் அங்கேருந்து பிடிச்சி எடுத்துட்டு வரதுக்குள்ள அவருக்கு இன்னொரு சேதத்தை வந்துருவாங்க கூட அதனால் நீங்கள் அங்கேயே வீட்லேயே வச்சு தெரிஞ்சா என்ன பண்ணு அவங்களே ஓதிய வேண்டியது அதே மாதிரி குல்லாவது பிரபின் ஃபுல்ல குல்லாவது பிரபின் ரெண்டு சூறாவுக்கும் சேர்த்து ஒரு பேர் இருக்குது ரசூல்ல சொல்ற பாதுகாப்பு தரக்கூடிய ரெண்டு சூறாக்கள் அப்படின்னார் ரசூ இல்லா சலாஸ் இந்த தாலீமில் டெய்லி தினந்தோறும் வாசிக்கக்கூடிய தாலீம் நம்ம தினந்தோறும் சொல்கிறோம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனிதன் பயத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மருந்து சூறாவையும் பயம்லாம் போயிடு அதே மாதிரி திருட்டில் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் திருட வந்து திருடிட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆமனர் சூலு அதிலிருந்து கடைசி வரைக்கும் வரைக்கும் ரெண்டு ஆயத்துக்கள் இந்த ரெண்டு ஆயத்துகள் திருடனிலிருந்து திருட்டு பயத்தை மனிதனை விட்டு நீக்கக்கூடியது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு அநியாயக்காரன் இருக்கிறான் அவன் இருந்து ஏதாவது ஒரு அவன் இருந்து நமக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டுவிடும் அநியாய காரணத்திலிருந்து அநியாயம் ஏற்பட்டு விடும் அவனிலிருந்து நமக்கு ஏதாச்சு தீமைகள் விளைந்து விடும் என்று நினைத்தால் இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளலாம் ரப்பனா அஹ்ரிஜி நாமின் ஹாதிகளில் கேட்டுங்க அவ்வளோதான் தெரிஞ்சா ஓதுங்க தெரியலன்னு சொன்னா அந்த ஆயத்தை வேணும்னு சொன்னா கேட்டு பாட பா பாடமாக்கி அல்லது எழுதி வச்சு அதை பாடமாக்கி ஓதிக்கொள்ளலாம் சரி அதே மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு சொன்ன குழந்தையே இல்லாமல் இருக்கிறார ஒருத்தர் குழந்தை வேணும்னு சொன்னா அதுக்கும் துவாவை நபி மார்கள் துவா அல்லா தால குரால் சொல்லி தருபா நபி கேட்டாங்க அப்படின்ட்டு அப்ப ரி லாத்தி வாரிசின் நீ சிறந்த வாரிசுகளில் உள்ளவன் வாரிசுகளிலே மிகச் சிறந்தவன் நீ அதனால என்னை தனிமையாக விட்டுவிடாது தனித்த ஆளாக விடு எனக்கு ஒரு வாரிசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய துவா இதை செய்யலாம் ஆனால் ஓத வேண்டிதான் நம்ம பொறுப்பே தவிர ஓதன பிறகு குழந்தை ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது ஓதிக்கிட்டே இருக்கிறாரு குழந்தையே வரல என்ன பண்றது அதுதான் அவருடைய நாட்டம் அவ்வளவுதான் அதை திருப்தி கொள்ள வேண்டும் பொருந்தி கொள்ள வேண்டும் அப்படி பொருந்தி கொண்டால்தான் அல்லாஹாலாவுடைய அவனிடத்திலிருந்து நன்மைகள் கிடைக்கும் வெறுப்பு அல்லது விரட்சி விரக்தி அப்படின்லாம் ஏற்பட்டு விடக்கூடாது சில ஞானவான்கள் சொல்லுகின்றார்கள் சிலர் சொல்லுகின்றார்கள் இந்த மாதிரி அறவே குழந்தை இல்லாத ஒருவர் என்ன செய்ய தம்பதிகள் கணவனும் மனைவியும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு முட்டைய அவிச்சு முட்டை கோழி முட்டை ஒன்னையும் அவிச்சு அதை ரெண்டாக நேராக வெட்டி ரெண்டு பாதியாக ஆக்கி ஒரு பாதியில இந்த ரபிஹபி மில்லது என்று எழுத வேண்டும் எழுத வேண்டும் எப்படி எழுதுறது முட்டையில அவிச்ச முட்டையில் எப்படி எழுதுறது ஏதாச்சும் ஒரு குங்கும பூ அல்லது ஏதாச்சும் ஒரு பொருள்ல எழுத வேண்டியதுதான் அதுல சும்மாவே சும்மா சாதாரணமாக ஒரு குச்சி எடுத்து எழுத்து தெரியாவிட்டாலும் கூட எழுதலாம் தெரிகிற மாதிரி எழுதுறதா இருந்தா குங்கும பூவில குங்கும பூவை அதுல ஒரு குச்சியை குச்சியில தொட்டு எழுதுவாங்க அப்போ தௌண்டு இந்த நெருப்பு குச்சி தீக்குச்சி இருக்கு அதுல தொட்டு தொட்டு எழுதக்கூடிய பழக்கமும் சரி அப்படி எழுதுற வேண்டிய இன்னொரு பாதி முட்டையில ரப்பி லாத்ததர் நீள் வாரிசின் என்று எழுத வேண்டிய இப்படி எழுதி இவர் பாதி முட்டை அவங்க பாதி முட்டை அம்மா பாதி ஐயா பாதி ரெண்டு பேரும் சாப்பிட வேண்டிய எவ்வளவு நாள் நாற்பது நாள் தொடர்ந்து சாப்பிடணுமா நாற்பது நாள் தொடர்ந்து அந்த முட்டையை அந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்டால் இந்த மாதிரி எழுதி சாப்பிட்டா அல்லாஹாலாவுடைய கிருபையால் குழந்தை உண்டாகலாம் தான் உண்டாகும் அப்படிங்கிற கண்டிப்பெல்லாம் கிடையாது ஓத வேண்டியது நமக்கு கடமை அவ்வளவுதான் அதே மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் மகப்பத்து இல்லாம இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் கீரியம்பாரி இருந்துட்டு இருக்காங்க மகப்பத்து வர்றதுக்காண்டி ஒரு ஆயத்த இருக்குது என்ன அதை ஓதிக்கும் சரி ஓதன பிறகு மகபத்து வரல சொல்லி கொடுத்த அஜயத்துல வந்து சண்டை போடக்கூடாது இதயம் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்குது இதய துடிப்பு இதய துடிப்பு இதயத்தில் ஒரு தத்தும என்லூப் இந்த ஆய்ச்சு இந்த ரெண்டு ஆய் இதை தொடர்ந்து ஓதிக்கொண்டே வந்தால் அந்த நெஞ்சு துடிப்பு என்பது இல்லாமல் ஆகிவிடும் போய்விடும் என்பதாக குறிப்பிடுகின்றார் அதே மாதிரி வியாபாரம் நல்ல நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சொன்ன ரொம்ப கவனமா கேட்பாங்க வியாபாரம் நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னாசம் என்று தொடங்கக்கூடிய ஆயத்து கடைசி வரைக்கும் அந்த ஆயத்தை ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார் அதே மாதிரி சூனியம் ஒருத்தர் செகர் செய்கிறார் அல்லது செகருடைய பயம் இருக்கின்றது யாராவது நமக்கு சூனியம் வைத்து விடுவார்கள் செகர் வைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்ற நினைக்கிறார் இந்த ஆயத்தை ஓதி அந்த பயம் நீங்கிவிடும் அந்த எதிர்ப்பு அந்த நிலையும் ஏற்படாது என்பதாக குறிப்பிடுகின்ற அவர்கள் அந்த சூனியக்காரர்கள் வந்து போட்டி போடக்கூடிய நேரத்திலே சொன்ன வாசகம் அல்லாஹால குரான் சொல்லி காட்டுகின்றார் என்ன மூசா அலேம் சொன்ன அந்த பலம்மா அல்கோ அவர்கள் அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் தங்களுடைய கயிறுகளை எல்லாம் மந்திரிச்சு போட்ட பொழுது மூசா அலேஸ்லாம் அவர்களிடத்துல சொன்னாங்க அவங்க நீங்க எந்த செகரை கொண்டு வந்திருக்கின்றீர்களோ இங்கே எந்த சூனியத்தை கொண்டு வந்தோ அல்லா தால பாத்திலாக்கிடுவான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அந்த சொல்லப்பட்ட அந்த ஆயத் இது சிகரை பயப்படக்கூடியவர்களுக்கு ஓதிக்கொள்ளலாம் என்பதாக குறிப்பிடுகின்றார் அதே மாதிரி மார்க்கத்தினுடைய அறிவு அதிகமாக வேண்டும் இல்மு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தேவைப்படக்கூடியவர்கள் ரப்பி ஜிதினி ஹில்மா இது பெரும்பாலும் ஓதுவாங்க நம்ம ஸ்கூல்கள் எல்லாம் ஓதுறாங்க நிறைய பிள்ளைங்கள் எல்லாம் சொல்றாங்க ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே அந்த துவா ஓதிட்டு அவங்க கிளாஸ்களுக்கு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம உழமையில இருக்குது பாக்கிறோம் ரப்பி சிந்தினி அழிமை என்னுடைய ரப்பே எனக்கு இழிமை அதிகப்படுத்துவாயாக கல்வியை அதிகப்படுத்துவாயாக அறிவை அதிகப்படுத்துவாயாக என்று சொல்லக்கூடிய அந்த ஆயிடுச்சு அதே போன்று ரசூல்லாய் சல்லா அலை அவர்களை கனவிலே காண வேண்டும் அல்லது அவங்களுடைய ஷபாத்தை பெற வேண்டும் யாரு யாருக்கு தான் பிரியமில்லாம இருக்கும் அது ரசூல்லாவை கனவுல பார்க்கணும் ஷபாத்து வேணுங்கிறது யார கேட்டாலும் சொல்லுவாங்க எனக்கு அது வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் கடைசி வரக்கூடிய ஆய்வு இதை எல்லா நேரங்களிலும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ன சொல்ல போனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓத வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஜராத் ஷேக் ஷிப்லி ரஹமத் அபூபக்கர் ஷிப்லி ரஹமத்துல்லாஹ் இலை என்று ஒரு பெரியார் இருந்தார் மிகப்பெரிய ஞானம் பெற்ற விலாயத்தை பெற்றவர் அவரை பற்றி இன்னொரு ஒரு உஸ்தாத் ஒரு பெரிய ஆலிம் அந்த ஊரில் இருந்தார் பக்தாதில் அந்த உஸ்தாத் என்ன பண்ணார் இந்த ஷிப்லியை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் ஏதாச்சும் ஒன்று என்ன அவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறாரு வந்து சரியாத் படி நடக்கிறதே இல்லை அவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் ஏன்னு கேட்டால் சில ஞானவான்கள் சூஃபியாக்கள் சரியத்துடைய சில காரியங்களை வெளிப்படையாக பார்த்தா மாற்றமாக தெரியும் பார்க்கக்கூடியவங்களுக்கு அதனால் அந்த மாதிரி அவர் சரியாத்துப்படி நடக்கக்கூடிய பெரும் ஆலிம் அவர் அவர் ஒரு மதர்சாவில் முதரிசா இருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த மதர்சாவுடைய பொறுப்பாளர் அவர் இவர் ஷிபிலியை பார்த்து இந்த மாதிரி இவர் என்ன அப்படி மாதிரி சுற்றிட்டே இருக்கார் மஜுனு மாதிரி அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் ஒரு நாள் ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அவருடைய அந்த மதர்சாவுக்கு வந்தார் வந்தவொன்ன அவர் எந்திரிச்சு நின்ண்டார் எந்திரிச்சுட்டு வரவேற்று அவரை உட்கார வச்சு அவர் ரொம்ப நேரம் பேசிட்டு அவருக்கு மரியாதை செய்து அப்புறம் அதுக்கு பின்னால் அவர் அனுப்பிட்டார் உட்கார்ந்துருந்த மாணவர்கள் கேட்டாங்களாம் உஸ்தாதுகிட்ட சிபிலியை பற்றி நீங்கள் குறையெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க இப்போ அவர் வந்தவொடனே எந்திரிச்சு நின்று முசாஃபாலாம் செஞ்சு உட்கார வச்சு ரொம்ப மரியாதை செய்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க கேட்டாங்க அப்போ அந்த உஸ்தாது சொன்னார் ரசூல்லாய் சல்லா அலுவல்லாம் அவர்கள் மரியாதை செய்த ஒரு மனித செய்கின்ற ஒரு மனிதருக்கு நான் எப்படி மரியாதை செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார் சொன்னார் ரசூல்லா மரியாதை செய்யக்கூடிய ஒருவருக்கு நான் எப்படி கண்ணியம் கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படியா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க மாணவர்கள் அப்போ அவர் சொன்னார் நான் இந்த இரவு கனவு கண்டேன் அந்த கனவுலே ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களை பார்த்தேன் இந்த ஷிபிலையும் அந்த இடத்திற்கு வந்தார் வந்தபோது ரசூல்லாய் சல்லாசி எந்திரி சென்று அவருக்கு மரியாதை செய்தார் செய்தார்கள் சல்லம் நான் கேட்டேன் ஆச்சரியப்பட்டு இவரை பத்தி பைத்தியகாரன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இங்கே ரசூல்லாவே மரியாதை செய்யறாங்க சரி கேட்ட வேண்டியதா யார சூலல்லா ஷிபிலிக்கு தங்க ஏன் இவ்வளோ பெரிய மரியாதை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் ரசூல்லா சலோல்ல அலையம் சொன்னாங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருஷமா ஒவ்வொரு தொழிலையும் முடிஞ்ச பண்ணாலும் இந்த லக்கத்ஜாவுக்கும் ரசூலும் இன்னாம்சிக்கும் என்று என்னை பற்றி அல்லாஹாலா சொன்ன அந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே வர்றாரு எழுபது வருஷம் இருக்குது நாற்பது வருஷம் இருக்கு தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு நான் எப்படி மரியாதை செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு ரசூல்லாய் சொல்ல சொன்னாங்க அதனால அந்த கனவை கண்டதின் காரணமாக நபி அவர்கள் மரியாதை செய்யக்கூடிய ஒருவருக்கு நான் மரியாதை செய்யாமல் இருக்கலாமா என்று மரியாதை செய்தேன் என்பதாக விளக்கம் சொன்னார் இப்ப லகத் ஜாக்கு ரசூலும் இன்னும் ஃபுசிக்கும் என்று தொடங்கக்கூடிய இந்த ஆயத்திருக்கின்றதே இது ரசூலாய் சல்லா அலிஸ்வல்ல சிறப்பு இயல்புகளை பற்றி சொல்லுகின்ற ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாலே ஒரு பத்து இருபது பத்து பதினஞ்சு நாள் வாரத்துக்கு முன்னால் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் விளக்கங்கள்லாம் சொன்னோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆயத்தது ரசூல்லாய் சல்லா சேத்து ஷஃபாத் அவருடைய மஹ்பத் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இதை பார்க்கணும்னு சொன்னால் இதை ஓதனும் ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை காரணம்னு இருக்கு ஆரம்பத்தில் நான் சொல்லிவிட்டேன் கல்பு சரியாக இருக்கு என்கிட்ட எவ்வளோ தக்குவா இருக்குதோ அவ்வளோதான் பயன் தரும் பலன் தரும் அது தக்குவா கம்மியாக போச்சு அது பயன்படாது ஏதோ கிடைக்கும் கொஞ்சம் கிடைக்கும் அவ்வளோ சரி இங்க தானவி ரமத்துலா்கள்ருலாக்கு வந்தது இப்ராஹிம் அலே சலாத்த நெருப்புல போடும் போது அந்த நமரூதன் போடும் போது நெருப்பை பார்த்து அல்லாஹால குளிர்ந்த பூங்காவாக ஆயிடு அப்படின்னு சொன்ன அந்த ஆயத்து காய்ச்சலுக்கு பயன்படும் ரசூ சல்லா அலி சொல்லாம் அவர்களும் வந்து அப்படின்னு சொல்ல காய்ச்சல் என்பது ஜுரம் என்பது நரகத்தினுடைய நெருப்பில் இருந்து ஒரு துண்டு என்பதாக சொன்னார்கள் ரசூல்ல அதாவது அந்த கருத்துல காச்சல் வந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் நெருப்பை அணைப்பதாக இருந்தால் தண்ணீரை கொண்டு அணைக்க வேண்டும் நீங்கள் அணையுங்கள் அதாவது நல்ல ஓடுகின்ற ஒரு ஆறு அந்த ஆற்றிலே எதிரே வரக்கூடிய அதாவது ஓடி வரக்கூடிய அந்த தண்ணீரை எதிர் நோக்கி நின்று ஓடி வரக்கூடிய அந்த தண்ணீரை எதிர்நோக்கணும் இந்த பக்கம் திரும்பிட்டு கூடாது தண்ணி வர்ற பக்க பக்கத்து நிற்கணும் நின்று நன்றாக அந்த ஆற்றிலே மூழ்கி குளிக்க வேண்டும் மூன்று தினங்கள் இப்படி நல்ல காய்ச்சல் உள்ளவர் அப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னால் மூணு தினங்கள்ல சுகமாயி போயிடும் மூணு தினங்கள்ல சுகமாகவில்லை என்று சொன்னால் ஐந்து நாள்கள் ஐந்து நாளில் சுகமாக சொன்னால் ஏழு நாள்கள் ஏழு நாள் என்ன ஒன்பது நாள் இன்ஷால்லா அல்லா தலை சுகமாக்கிடுவான் அப்படின்ற சுல்லாச்சலாச்சில் ஒரு அதிசயம் சொல்றாங்க இல்லையா முன்னாலையும் சொல்லியிருக்கிறோம் அது சரி இப்போ காய்ச்சல் ரொம்ப வந்தாலும் தண்ணியில் போய் உழுந்தாலும் ஜன்னி வந்துடும் மௌத்தா போயிடுவோம் அப்புறம் உங்கள் பேச்சை கேட்டு தண்ணியில் போய் உளுந்து அந்த ஆள் மௌத்தாவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது காய்ச்சல்னா எந்த காய்ச்சல் காய்ச்சலில் பல வகைய இருக்குது அது அரபியில் சொல்லுவாங்க தஷ்கைஸ் அம்ரால் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டயாக்னேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆங்கிலத்தில் சொல்லும் போது அந்த எந்த என்ன காரணத்தான் அந்த நோய் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இல்லையா டாக்டருக்கு வேலைதான் அதுதான் டாக்டரே படிச்சிருக்காரு சும்மா போன உடனே தல வலிக்குதுன்னு சொன்னோடனே அவர் வந்து சாரீடோன் எழுதி கொடுத்துட்டாருன்னா சரியாப்பட்சா அவர் டாக்டரா அது நானும் தான் வாங்கிக்குவேன் கடையில் போய் சாரீடோனு அந்த இது அந்த இது எதை எது வந்து பராசட்டம்மாள் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த வழியை நிறுத்தறது அதை வாங்கி போட்டுக்கிட்டா நின்று போயிடணும் அவ்வளோதான் டாக்டருடைய வேலை என்னென்னு கேட்டால் அவர் தொட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி டெதஸ்கோப்பை வச்சு பார்த்து கையை பிடிச்சி நாக்க நீட்டு கண்ணக்காட்டு அப்படின்லாம் சொல்லி அவர் ஆராய்ச்சி செய்யணும் இந்த காய்ச்சல் எதனால வந்திருக்குது அப்படின்னு இங்க சொல்லப்பட்ட காய்ச்சல் தண்ணீர் நின்றா போயிடும் அந்த காய்ச்சல் சூட்டுனால வந்திருந்தா தான் கடுமையான சூட்டின் காரணமாக அந்த காய்ச்சல் வந்திருந்தா அந்த சூட்டை தணிப்பதற்கு அந்த காய்ச்சலை போக்குவதற்கு தண்ணீர் சிறந்த மருந்து தண்ணீர் போய் நின்று குளிக்கணும் அப்படிங்கிறாங்க பித்தத்தினால காய்ச்சல் வந்துச்சு பித்தம் அப்படி ஒன்னு இருக்குது இல்லையா ரத்தம் ரத்தத்தோட பித்தம் எல்லாம் இருக்குது அந்த பித்தத்தினால காய்ச்சல் வந்துருச்சுன்னா அதுக்கு இது பயன்படாது அதுபோல் வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால் உடல்ல வேறு ஏதாவது ஒரு கோளாறினால் அந்த காய்ச்சல் ஜுரம் வந்துருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் இது பயன்படாது இவர் போயிட்டார்னா அங்கே அதோடு முடிஞ்சிருவார் மூணு நாள் ஒரு நாள்லேயே போயிடுவார் அதனால அது செய்யக்கூடாது பார்த்து செய்யணும் ஏன்னு கேட்டால் இந்த தேனை பற்றி சொன்ன பாருங்க அதுக்கு ரசூலாய் சல்லா அலே செல்ல ஒருத்தர் வந்தார் ஒரு சஹாபி வந்து யாரை சொல்லலாம் என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு வயிற்று கடுமையான வயிற்று வலி சொன்னார் இது எல்லா ஹதீஸ் கலந்தங்களையும் இருக்குது கர்பான வைத்த வலின்னு சொன்னார் ரசி சொன்னால் தேனை குடிக்க சொல்லுங்க அப்படின்னாங்க இவர் போனார் தேனை குடித்தார் நல்லாகலை வந்துட்டார் திரும்ப ஒரு வந்தார் வந்து யார சொல்லா தங்க தேனை குடிக்க சொன்னீங்க கொடுத்தேன் நல்லாகலை அப்படின்னு சொன்னார் தேனை குடிங்க அப்படின்னு சொன்னாங்க மறுநாள் அதே மாதிரி ரசன்னால் அப்புறம் அப்பீலே கிடையாதுல்ல பேச மாட்டாங்க போயிட்டாங்க போயிட்டு மறுநாளும் தேனை கொடுத்தாரு நல்லாகலை அப்பவும் வைத்த வலிக்கு எத்திட்டுருக்கார் அவர் மூணாவது நாள் வந்தார் வந்து சொன்னாரு மனிதர்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது சகோதரைய வயிறு வயிறு பொய் சொல்லுது அல்லாஹ் உண்மை சொல்றான் போ அப்படின்ட்டாங்க போய் குடு அப்படின்னா மூணாவது நாள் போய் கொடுத்தார் மறுநாள் வந்தார் தர சொல்ல கொடுத்த நல்லா போச்சு அப்படின்னா இப்ப என்ன விளக்கம் அருமையான விளக்கம் ஒன்றை இப்ரூல் ஜவுசி இப்ரூல் கையீம் ரஹமத்துல்லாஹேலேயே அவர்கள் அருமையான எழுதியிருக்கிறாங்க அது அருமையான விளக்கம் என்னென்னு கேட்டால் இப்போ டாக்டர்கிட்ட போனால் ஜொரம் அல்லது காய்ச்சல் வேறு ஏதாச்சும் ஒரு நோய் சொல்கிறோம் அப்படின்னு இந்த மருந்த காலையில் ஒன்று ராத்திரிக்கு ஒன்று இந்த மருந்த காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று ராத்திரிக்கு ஒன்று மூணு விதமான மாத்திரை எழுதி கொடுப்பாங்க மூணு விதம் அவருக்கு சேல்ஸ் அது ஒன்று இவருக்கு குணமாகணும் அது ஒன்று ரெண்டும் இருக்குது அந்த எழுதி கொடுப்பார் வாங்கிட்டு வந்து கரெக்டாக அந்த மூணு நாளுக்கு இது மூணு நாளைக்கு சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவார் மூணு நாளைக்கு சாப்பிட்டா தான் சரியாக போகும் இவர் ஒரு நாள் சாப்பிட்டாருன்னு வச்சிங்க ஒரு நாள் சாப்பிட்டாச்சு நல்லா போகலை அப்படின்னு சொன்னால் இப்போ யார் குற்றோம் அது நோயாளி குட்டுமா டாக்டர் குட்டுறோமா நோயாளியுடைய குற்றம் டாக்டர் சொன்னார் மூணு நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அல்லது ரெண்டு நாள் சாப்பிட்டு சுகமாகலை அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் ஒன்பது மாத்திரை நாளை சாப்பிட்டா நல்லா போயிடும் என்ன ஆகும் நல்லா போயிருவார் இவர் ஜரம் நல்லா நோய் நல்லா இவர் நல்லா போயிடுவார் சொல்லல மூணு நாள் சாப்பிடு ரெண்டு நாள் சாப்பிடு சாப்பிடுவது அவர் என்ன பண்ணார் தேன் ஓரளவுக்கு கொடுத்தார் எவ்வளவு கொடுக்குறமோ அவருக்கு எவ்வளவு மனசுல வச்சா அந்த அளவுக்கு கொடுத்தார் அந்த அளவு போய் வைத்துக்குள்ள சேர்ந்தவொன்னா அந்த நோய் சுகமாகல இரண்டாவது நாள் ஒரு பகுதி போய் சேர்ந்துச்சு மூணாவது நாள் ஒரு பகுதி போய் சேர்ந்துச்சு இப்ப டாக்டர் மிகப்பெரிய டாக்டராக இருந்த ரசூல்லாய் சல்லா அலிஸ் சொன்ன அளவு மூணாவது நாள் சரியா வந்துருச்சு அதனால நல்லா போயிடுச்சு ஒன்பது மாத்திரை சாப்பிட்டா நல்லா போயிடும் மூணு நாள் ஒன்பது மாத்திரம் சாப்பிட்டா நல்லா போயிடும் அதே மாதிரி மூணு நாளில் இவ்வளவு சாப்பிட்டா நல்லா போயிடும் ரசூல்லாய் சலாஹிஸ்வாடைய முடிவு அதத்தான் மூணு நாள் அல்லாத்தாலாவுடைய ஏற்பாட்டு ஏற்பாட்டின்படி அவனுடைய நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்றது விருந்தும் மருந்தும் மூன்று தினங்கள் மூணு நாள் சொல்லி கொடுத்தா தான் கூட நாள் விருந்து வந்தாலும் தான் மூணு நாளைக்கு மேல இருந்தால் அதுக்கு பேர் சதக்கா விருந்து அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்க விருந்து அப்படிங்கிறது தனி மதிப்பு உண்டு தனி நன்மைகள் உண்டு சதகாவுக்கு அவ்வளவு பெரிய நன்மை இல்லை மூணு நாள் வரைக்கும் தான் விருந்து அதாவது ஸியாபத் மூணு நாளைக்கு மேலே அவரே இருந்தாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் சதகா இவர் தர்மமாக கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம் அது அதே மாதிரி மருந்தும் அப்படித்தான் மூணு நாளைக்கு இந்த ஹதீசின் மூலமாக மருந்து மூணு நாள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுகின்றது சரி அதே மாதிரி சைத்தான் கோளாறு அதுதான் அகதுல்ல சைதான் ரஜினியும் சொல்லலாம் இன்னொரு ஆயத்தல்லா தல சொல்ல ரப்பி அவளது பிக்குமின் ஹமசாத்தி ரப்பி ஐதலோர் அவதுபிக்க ரி ஐயாகுதொரோன் என்ற இந்த ஆயத் இதுவும் பல பேர் ஓதி வரலாம் ரப்பி அவதுபிக்கும் ஹமசாதிப்பிக்க ரப்பி ஐயாகதொரோன் ஷைதானுடைய தீண்டுதல்கள் தொடுதல்கள் அவருடைய வசுவாசல் ஊசாட்டங்கள் ஆகியவற்றைவிட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் ரப்பே என்னுடைய ரப்பே அந்த சைத்தான் எனக்குள்ளே வருவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பது என்ற இந்த ஆயத் இதை ஓதிக்கொள்ளலாம் அதே மாதிரி ஜின்னுடைய சைதான் ஜின்னு ரெண்டு ஒன்று இருந்தால் ஜின்னுடைய தீண்டுதல் ஜன்னுடைய ஒரு தாக்கம் இருக்கின்றது என்று இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளலாம் அபஹீபுத்தும் அன்னமா ஹலக்கனாக்கும் என்ற இந்த ஆய் அதே மாதிரி இப்படி மூணு ஆயத்தை சொல்றாங்க இதில் ஏதாச்சும் ஒரு ஆயத்தை ஓதிக்கொண்டால் ஜின்னுடைய அந்தவாஸ் ஜின் உடைய தாக்கம் இவரை விட்டு போய்விடும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் இதே போல நிறைய ஆயத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன என்ன ஒருத்தர் கடன் இருந்துச்சு கடன் அதிகமா இருந்துச்சு கடன் நீங்குவதற்காக கடனை நிறைவேற்றுவதற்கி ஒரு ஆயத்து இருக்குது அந்த ஆயத்தும மாலிக்கல் மூழ்கி தூத்தி என்ன பதி தூலி ஜுல் முன்னாள் அந்த ஆயத்த வரும்போது விளக்கம் சொல்லி இருக்கிறோம் அது இந்த ஆயத்து கடன் இருக்கூடியவர்கள் அதிகமாக ஓதிவர வேண்டும் என்பதால் அல்லாஹுடைய கருணையினால் கடனை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்துவிடுவான் அல்லாஹூ என்ற இந்தாஹூ இன்னி அவதுபிக்கும் இந்த ஹம்மி واعوذ بك من العجز والكسل واعوذ بك من الجبن والبخل واعوذ بك من غلبة الدين وقهر الرجال நான்கு சென்டென்ஸ் எட்டு வார்த்தை எட்டு விஷயங்கள் நான்கு சென்டென்ஸ்ல எட்டு விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான دعاء என்ன சொல்றான் அல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க அல்லாஹும் இன்னி ஆஊது பிக்க யா அல்லாஹ் உன் நிழலில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் ஹம்மி வல் ஹுஸன் கவலைதுக்கம் ஆகிவற்றை விட்டும் கவலைதுக்கம் ரெண்டு விஷயம் இதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் பாதுகாப்பு தேடுகின்றேன்பிக்க கோம்ஞ்சத்தனம் இந்த ரெண்டை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன்பிக்க கடன் மிகைப்பதை விட்டும் மனிதர்களின் அடக்குமுறையை விட்டும் என்னை அடக்கி ஆளக்கூடிய நிலை மனிதர்களிடத்தில் ஏற்படக்கூடாது என்னை அடக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது பஹ்ரால் மனிதர்களுடைய அடக்குமுறையை விட்டும் புன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எட்டு விஷயங்கள் ரொம்ப அற்புதமான வாழ்க்கைக்கு தேவைக்கூடிய அற்புதமான விஷயங்கள் அதே நேரத்தில் கடைசியில் மற்ற சூல்லாசலாசலும் கடனுடைய விஷயத்தை அவமதிப்பிக்கும் கலபதி தைன் கடனுடைய மிகைப்பை விட்டும் என்று சொல்றாங்க அதனால இந்த துவா ஓதும் போது முன்னாலிருந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் ஓதனுமே தவிர அதை மட்டும் தனியாக ஓதக்கூடாது ஒரு துவா சொல்லி தந்தாங்கன்னா துவா பூராத்தி ஓதனும் தனக்கு தேவைப்பட்ட மட்டும் ஓதிக்கிட்டு மற்றதெல்லாம் விட்டுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அது அதுவும் சொல்லப்படுகின்றது அது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது காயம் ஏற்பட்டு ஒரு காயம் கொப்பளம் ஆயிடுச்சு புண்ணாயிருச்சு மருந்து ரசூன்கள் கொஞ்சம் என்ன பண்ணு கேட்டா மனிதனுடைய உடல் மண்ணினால் படைக்கப்பட்டது இல்லையா மண்ணிலேயே நிறைய நோய் நிவாரணிகள் எல்லாம் தல வச்சிருக்கிறான் அதனால கொஞ்சம் மண்ணை கையில் எடுக்க வேண்டியது எச்சியை தொட்டு தன்னுடைய மண்ணுடைய தூசி மட்டும் ஒட்டிக்கும் இல்லையா அப்படி எச்சில் தொட்டு வைக்கும் பொழுதும் வைக்கக்கூடிய அந்த நேரத்திலும் மண்ணை தூவக்கூடிய அந்த நேரத்திலும் இந்த துவாவிடும் எப்படி ஓதணும் பிஸ்மின்லாஹி அல்லாஹுடைய திருப்பெயரால் நான் இதை ஆரம்பிக்கின்றேன் செய்கின்றேன் துருபத்து அருளினா நம்முடைய எச்சிலுடன் நம்முடைய நோயாளி குணமாக்கப்படுகின்றார் நம்முடைய ரப்புடைய உத்தரவி என்று சொல்லப்பட்ட இந்த துவா இருக்கின்றது காயங்களுக்கு கொப்புளங்களுக்கு கருத்துறை உலகத்தில் உள்ள எல்லா மண்ணை விட மதீனாவுடைய மண் மிகச் சிறந்தது மதீனாவுடைய மண் நோய்களுக்கு நிவாரணம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது நோய் எல்லாருக்கும் தாக்கி இருந்துச்சு அந்த நோய் என்ன இப்படி இருக்கு உங்கள்ட்ட அங்க இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தண்ணீர் கலந்து குடிங்க நல்லா போயிடும் அதே மாதிரி மண்ணை எடுத்துட்டு வந்தாங்க அந்த இடத்துடைய மண்ணை எடுத்துட்டு வந்தாங்க கலந்தாங்க தண்ணியில் கலந்தாங்க குடிச்சாங்க எல்லாருக்கும் நோய் சுகமாயிப்போச்சு இப்போ அந்த இடத்துல மண் எடுத்தாங்க வேற விடுறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்துகள் குரானிலும் ஹதீஸிலும் நிறைய இருக்கின்றன ஏராளமானது என்ன அல்லாஹாலாவுடைய ரஹமத்தை வேண்டிக் கொள்ளக்கூடிய சைதானுடைய பாதுகாப்பை தேடிக்கொள்ளக்கூடிய ஏராளமான துவாக்கள் இருக்கின்றன இதெல்லாம் ஜாதாரணமாக சொல்லி தந்திருக்கிறாங்க ஓர போக்கில் ஓதிட்டு போயிட்டே இருக்கலாம் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் அதுக்கு ஒரு இடம் உட்காந்து அது கொஞ்சம் நேரம் அப்படின்லாம் தேவையில்லை எந்த நேரமே தேவையில்லை நேரம் இல்லாத நேரத்திலே ஓதிக்கொள்ளலாம் சேவல் கூவுவதை நீங்கள் கேட்டால் நீங்கள் அல்லாஹலா பசுலை கேளுங்கள் கழுதை கத்துவதை நீங்கள் செவியுற்றால் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏன் கேட்டா சேவல் மலக்கை ஒரு மலக்கு ஒரு வானவரை பார்த்த பின்னால் தான் அது கூவுகின்றது கழுதை சைத்தானை பார்த்த பின்னால் தான் கத்துது சைத்தானை பார்த்தா அது கத்துது அதனால சேவல் கூவுகின்ற நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துல இருந்தா அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கமையும் பம்பலிக்க என்று கேளுங்கள் சைத்தான் கழுதை கத்துவதை கேட்டால் சைதான் உடல்களுக்கும் மருந்தாகவே அல்லாஹல ஆக்கி வச்சிருக்கிறான் தானவி ரஹத்து அவர்கள ஒரு பெண் வந்தாங்க வந்து எனக்கு இந்த தலைமுடி சீவும் பொழுது முன்னாடி சொல்லிருக்கிறேன் தலைமுடி சீவும் பொழுது வாங்க எடுத்த நேரவே வர்றதில்ல வாங்கு வேற அவர் கோடு எடுப்போம் அதான் அழகா இருக்கு சும்மா சீ விடுறத விட வாங்க எடுத்தா நல்லா இருக்கு வாங்கெடுத்தா நேராக வர்றது இல்லை கோணலா போகுது என்னுடைய முடிவுடைய அமைப்பு என்ன பண்ணுவாங்க சில பேருக்கு தலைமுடியினுடைய ஒரு சைடு சாதி கட்டு சைடு அடிக்கும் ஒரு பக்கம் எப்படி வாங்க எடுத்தாலும் சரி அந்த பக்கம் தான் தெளிவிட்டு நிக்க மாதிரி சில பேர் இருப்பாங்க எனக்கு வாங்கெடுத்தா சரியா வர்றதே இல்லை ஏதாச்சும் ஒரு துவா சொல்லிவிடும் அதுக்குடவி நேராக போய் படி வைக்க வேண்டியது இப்போ இதுக்கு முதல்ல தானவ் அஹமதுல்லா அபி அஷ்ரபி தானவ் அஹமத்துள்ளா அலி அவர்கள் அவங்களுடைய இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி அஹமத்துல்லாஹ் அலி அவர்களிடத்தில் ஒரு தர பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னாங்க இந்த விஷயம் வந்துச்சு அப்போ உங்கள்ட்ட யாராவது ஏதாவது மருந்து கேட்டு வந்தாங்க குரானுடைய ஆயத்து கேட்டு வந்தாங்க எதுக்கு என்ன ஓதுக்காக வேண்டிய என்னன்னு கேட்டாங்க சொன்னா அந்த நேரத்தில் அல்லா உங்களுடைய மனசில் எந்த ஆயத்தை போடுகின்றானோ அந்த ஆயத்தை சொல்லியிருந்தோம் அவ்வளோ இதுக்கு இந்த ஆயத்தின் இந்த ஆயத்தெல்லாம் சொல்லி தேவையில்லை ஏன்னு கேட்டால் ரெண்டு பேரும் பெரிய ஞானவான்கள் அல்லாஹலாவுடைய அருள் பெற்றவர்கள் அல்லாவுடைய இல்ஹா உடையவர்கள் அதனால அவங்க இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ன வருதோ அதை சொல்லுங்க அப்படின்ட்டாங்க என்னவங்க மனசில் வருதோ அதை சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க அப்போ அது முடிஞ்ச த தருணம் தான் இந்த நேரத்தில் அந்த பெண் வந்து கேட்டாங்க நான் இந்த மாதிரி வாங்க எடுக்கும்போது சரியாக வரதில்லை என்ன ஓகலான்னு கேட்டாங்க எங்கள் உடனே மனசில் என்ன வந்துச்சுன்னு கேட்டால் எக்தின சிராத்தல் முஸ்தகம் போகுது அப்படின்னு சொன்னாங்க எதி நசிராத்தல் முஸ்தகம் யா எல்லாம் என்னை நேரான வழியில் நடத்தாட்டு வாயாக அப்படின்னு அர்த்தம் நேர் வழி ஹிதாயத்து கிடைக்கிறதுக்காக வேண்டி உள்ள சூறா ஆயத்தது சரி அந்த பெண் அதே மாதிரி போனாங்க ஏன்னா சொன்னவங்க மேலே நம்பிக்கை அதனால் போனாங்க அவங்க சீப்பை எடுத்தாங்க சீவனாங்க வாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி வரலாம் நேராக வந்துருச்சு எக்தி நசிராத்தல் முஸ்தகம் வாங்கி வந்ததா ஆயத்து அந்த ஆயத்து அல்லாஹலா ஹிதாயத்துக்காக வேண்டி சூரத்தில் பார்த்தி அவலையே சொல்லி காட்டுகின்றன ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதணும் அப்படிங்கிறான் சொல்லப்பட்டு ஓத சொல்லி இங்கே அந்த அந்த மருந்தாக ஆகும் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்க அதனால ஆயிரக்கணக்கா இருக்குது நம்ம உதாரணத்துக்கு சாம்பிளுக்காக வேண்டி உதாரணத்துக்காக இந்த சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன அதனால எந்த ஆயத்தை நமக்கு மனசுல வருதோ அந்த ஆயத்தை ஓதி போதும் அதை வந்து யார்ட்டோ அஜித்த மாட்டியோ கேட்டுதான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்பட்ட நேரத்தில் இதை ஓதனா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல வச்சிடும் ஓத வேண்டியதா எந்த ஆயத்த ஓதனாலும் மறந்துதான் எந்த ஆயத்த ஓனாலும் எல்லாம் அல்லாஹுடைய கலாம் கலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது என்று அல்லாஹால இந்த ஆயத்துல சொல்லி ஒரு ஆயத்தினுடைய ஒரு பகுதி தான் ரெண்டு ரெண்டு விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த அல்லாத்தாலா அடுத்து சொல்லுவாங்க ஒரு ஆயத்திலேயே சொல்லுவேன் அடுத்த வராது சம்பந்தமாக உள்ள விளக்கங்களை பார்ப்போம் யா யுஹன்னாஸ் மனிதர்களே பொதுவாக உலக மக்கள் அனைவரையும் அழைத்து அல்லாஹால சொல்லுகிறேன் மனிதர்களே பத்ஜாத்துக்கும் மோனத்தும் நிரப்பிக்கும் உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு உபதேசம் உங்களுக்கு வந்துவிட்டது லிமாஃபி சுதோர் நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு மருந்தும் வந்துவிட்டது அந்த உபதேசம் அந்த மருந்து என்பது ஓ ஹுதம் வ ரஹ்மத்தும் அது நேர் வழியாகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கின்றது மூமின்களுக்கு ரஹ்மதி ஹி இந்த அருக்கொடை அல்லாஹுடைய உபதேசம் அவனுடைய நிவாரணி வந்தது அதேபோன்று அவனுடைய ஹிதாயத்தும் அவனுடைய ரஹமத்தும் மூமின்களுக்கு பிரத்தியமாக பிரத்தியேகமாக கொடுக்கப்பட்டிருப்பது அல்லாஹாலாவுடைய கருணையின் காரணமாக அவருடைய ரஹமத்தின் காரணமாக என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் இதன் மூலமாகத்தான் அந்த மக்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் மதி மகிழ்ச்சி அடையட்டும் அல்லாஹு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உபதேசத்தின் மூலமாகத்தான் மக்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் ஹோ ஹை ரொம் இம்மாய் ஜமோன் அல்லஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வெகுமதி நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய செல்வங்களை விட மிகச்சிறந்தது என்று அல்லாஹுத் அல்லா குறிப்பிடுகின்றான் இதிலே குரானை பற்றியும் குரான் நிவாரணியாக அருள் அருளப்பட்டு என்பதையும் அந்த குரான் நேர்வழி உடையதாகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கின்றது என்பதையும் இது அல்லாஹின் அருளின் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன கிடைத்திருக்கின்றது என்பதையும் மனிதன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த குரான் கிடைத்திருப்பதை கொண்டுதான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் வேறு பொருளை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடாது என்பதையும் மனிதர்கள் உலக பொருள்களை சேமித்து வைத்து தங்களுடைய பெருமையையும் மதிப்பையும் காட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதைவிட மிகச்சிறந்தது இந்த குரான் ஷெரீப் என்பதையும் நவிய நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹத்தலா இந்த ஆயத்திலே சுருக்கமாக சொல்லுகின்றான் ஆனால் இந்த ஆயத் மிக நீண்ட விளக்கத்திற்குரியது ஏராளமான கருத்துகள் எழுதப்பட்டிருக்கின்றன மக்காவாசிகளுக்கு சொல்லி வந்த அல்லாஹா அல்லாஹத்தாலா காபிர்கள் தங்களுடைய குபுரை விட்டுவிட்டு முஷிரிக்கள் தங்களுடைய சிறுக்கை விட்டுவிட்டு ஈமானுக்கு வர வேண்டும் என்பதாக பல விஷயங்களை சொல்லி கொண்டு வந்த அல்லாஹத்தாலா பொதுவாக உலகம் அனைத்துக்கும் அருளாக இருக்கக்கூடிய குரான் ஷெரீப் எப்படிப்பட்டது என்பதை இந்த ஆய் தெரியப்படுத்துகின்றார் மனிதர்களே உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழகான உபதேசம் வந்துவிட்டது மோ இலா என்று சொன்னால் பல கருத்துக்களை முஃபஸிரங்கள் எழுதுகின்றார்கள் ஹியத் தஜ்கீர் பில் அவா கிபி இது ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு எதன் மூலமாக வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லி காட்டுவதற்கு பெயர் மோகிலா நம்ம சாதாரணமாக வாழ் என்பதாக சொல்லுவோம் வாழ் என்று சொன்னால் மோகிலா என்பதனுடைய வேர் சொல்லிலிருந்து வந்ததுதான் வாழ்ந்து என்பதும் இறுதி முடிவு மனிதனுக்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வேதம் இது ஒரு உபதேசம் இது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதில் எச்சரிக்கைகளும் இருக்கும் ஆர்வம் ஊற்றுதலும் இருக்கும் ஆர்வம் ஊட்டி சில விஷயங்களை அல்லாஹத்தால் சொல்லுவான் எச்சரிக்கை செய்து சில விஷயங்களை சொல்லுவான் அதாவது சொர்க்கத்தை பற்றி ஆசை ஓட்டுவது நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வது என்பதெல்லாம் அதிலே அடங்கி இருக்கும் என்றும் குறிப்பிடுகின்றார் ஷிபா உல் லிமாஃபி சுதூர் இது யாரிடத்திலிருந்து வந்தது மீர் ரப்பிக்கு உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் வாசகத்தின் மூலமாக இது மனிதர்களால் கற்பனை செய்யப்பட்டதல்ல அதோ அல்லாஹாலா தன் புறத்திலிருந்து அனுப்பிய தூதர்கள் மூலமாகவும் அது ஏற்படுத்தப்பட்டதல்ல அவர்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கும் சொல்லவில்லை மாறாக மனிதனை படைத்த மனிதர்களுக்கு ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹும் புறத்திலிருந்து அது வந்தது என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் அப்படியானால் நிச்சயமாக இதை மக்கள் பின்பற்ற வேண்டும் இதை பின்பற்றினால்தான் இதன்படி நடந்தால்தான் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதையும் மிர் ரப்பிக்கும் என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றார் அடுத்து அல்லாஹால சொல்லுவது வஷிஃபா உல் லிமாஃபி சுதூர் நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு இது மருந்தாகும் என்பதாக குறிப்பிடுகின்றார் பொதுவாக உடல் சம்பந்தப்பட்ட நோய் அல்லாஹாலா பல இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது சுல்லாய் சல்லா அய்யூசல்லம் அவர்களும் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கே அல்லாஹாலா சொல்லுவது நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு மருந்து நெஞ்சுகளிலே உள்ள போய் நோய் என்ன என்ன அது அது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் நயவஞ்சகத்தனம் அதேபோன்று தீய குணங்கள் குஃபு ஷிர்க் அறியாமை போன்ற ஏராளமான தீய குணங்கள் தீய நிலைகள் நோய்கள் மனிதனுக்குள்ளே இருக்கின்றன மனிதனுடைய நெஞ்சங்களிலே மறைந்து இருக்கின்றன இப்படி யாருக்காவது சந்தேகம் என்ற நோயிருக்குமேயானால் நிஃபாக் என்ற நோய் இருக்குமேயானால் அறியாமை என்ற நோய் இருந்தால் குஃபுர் என்ற நோய் இருந்தால் ஷிர்க் என்ற நோய் இருந்தால் அதேமாதிரி அதே மாதிரி தீய குணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நோய்கள் மனிதனுடைய உள்ளத்திலே இருந்தால் அதற்கு மருந்தை வெளியே மனிதன் தேட முடியாது வேற எந்த மருந்தின் மூலமும் அதை சுகமாக்க முடியாது குணப்படுத்த முடியாது அதற்கு ஒரே மருந்து குரான் தான் அதையல்லா தல ஷிபா உல் லிமாஃபி சுதுர் என்பதாக குறிப்பிடுகின்றார் இது பற்றியுள்ள விளக்கங்கள் இதற்கு முந்தைய பயானிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது ரசூல்லாய் சல்லாஹல்ல அவர்கள் இந்த குரானை எப்படி பயன்படுத்தினால் நெஞ்சத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்தாக அது அமையும் என்பது பற்றியுள்ள விளக்கங்களையும் தந்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் குரானை வெறுமனே ஓதுவது ஓதிக்கொண்டிருப்பது என்பதற்காக வேண்டி மட்டும் அல்லாஹத்தாலா அருளவில்லை பல நூற்றுக்கணக்கான விஷயங்களுக்காக வேண்டி அல்லாஹாலா இந்த குரானை அருளை இருக்கின்றார் அதிலே முதலாவதாக அதனை ஓத வேண்டும் என்பது ஏன்னா ரசூல்லாய் சல்லா அலைய சொல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதை நோக்கத்தை அல்லாஹால குறிப்பிடும் பொழுது எத்துலோ அலைஹிம் ஆயாத்திஹி தன்னுடைய ஆயத்துக்களை அவர் அந்த மக்களுக்கு ஓதி காட்டுவார் என்று சொல்லுகின்றார் அரபிவார அரபி வாசகம் அரபியர்களுக்கு தெரியத்தான் செய்யும் ஆனாலும் குரானை ஓதக்கூடிய முறை ஒன்று இருக்கின்றது எப்படி ஓத வேண்டும் என்பதார் அந்த முறையை அல்லாஹுடைய ரசூல் ஆஹி சல்லா அலிவல்லம் அவர்கள்தான் அதனை கற்றுத்தர வேண்டும் என்பதை அதிலே குறிப்பிடுகின்றார் ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர் அதை இப்படி ஓத வேண்டும் என்பதாக சொல்லித்தந்தார்கள் இப்படித்தான் ஓத வேண்டும் என்பதார் சரி அதை ஓத வேண்டும் என்பதை ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் தாங்களாக கற்பனை செய்து சொல்லவில்லை அப்படி சொல்லவும் முடியாது ஜிப்ரீல் அலையாமர்கள் சொல்லித்தந்தார்கள் ஜிப்ரீல் அலையாம் அவர்களுக்கு அல்லாஹல்ல கட்டளையிட்டான் அல்லாஹின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் வழியாக ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஆகவேதான் ஓதக்கூடிய முறை இருக்கின்றது அது இப்படித்தான் ஓத வேண்டும் என்பதை சல்லா அலையம் சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த மஜிலிசிலே கேட்டவர்கள் ஒரு மஜிலிசில ஒரு விஷயத்தை ஓதக்கூடிய முறையில் சொல்லிக் கொடுத்தால் அதை கேட்டவர்கள் செல்லுவார்கள் அதே மாதிரி ஓதிக்கொண்டிருப்பார்கள் இன்னொரு தடவை ஏதாவது ஒரு ஆயத்து வரும்பொழுது வேறு ஒரு மாதிரி ஓதி காட்டுவார்கள் அதனை அவர்கள் படித்து கொள்வார்கள் அவர்கள் போவார்கள் அவர்கள் அதே மாதிரி ஓதுவார்கள் குரானை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹாலா குரானிலேயே சொல்லுகின்றான் ரசூல்லாய் சல்லா அலுவலம்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது ஏழு வகையான ஓதக்கூடிய முறையிலே அருளப்பட்டு இருக்கின்றது என்பதாக சபா கிராத் என்பதாக நாம் இப்பொழுது சொல்லுவோம் அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆக்கி பத்து வகையான கிராத்துகள் என்பதாகவும் குர்ராக்கள் காரிகள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆக இந்த குரானை முதலாவதாக ஓதுவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஓத வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இப்போ அரபு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அரபியில் வந்து இந்த ஜேர் ஜபர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் படித்துக் கொள்வார்கள் அர்த்தத்தை வைத்து அது ஜேர் போட வேண்டுமா ஜபர் போட வேண்டுமா பேஷு போட வேண்டுமா என்பதை பற்றி விளக்கங்கதை தெரிந்து ஓதிக்கொள்வார்கள் ஆனால் பின்னால் இருக்க மற்ற இடங்களிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் அரபியர்கள் அல்லாதவர்கள் எப்படி ஓத வேண்டும் என்பதை தெரிய முடியாதவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அது ஜேர் ஜபர் என்பது பின்னாலே உள்ளவர்கள் அதனை போட்டு நிரப்பமாக்கி வைத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் எப்படி ஓத வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதே உதாரணமாக குரானில் இப்போ நம்ம எப்படி ஓதுறோமோ இந்த முறைகளை சாதாரணமாக பொதுவாக எல்லா மனிதர்களும் ஓதுவது இந்த முறையிலே ஆனால் குரானை நன்றாக அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் சட்டங்களை தெரிந்தவர்கள் குராத்துடைய முறையை தெரிந்தவர்கள் எந்தெந்த இடத்திலே எப்படி மாற்றி ஓதினால் அது செல்லுபடியாகும் மாற்றி ஓதலாம் என்பதற்கும் சட்டங்கள் இருக்கின்றன அதை அதற்குரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இப்பொழுது குரானில் சேர்ஜபர் போடப்பட்டு அது முழுமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது அந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்பது பொதுவான விதியாகும் அதில் யாராவது ஒருவர் இல்லை இப்படியும் ஓதலாம் அப்படியும் ஓதலாம் என்பதாக சொன்னால் தடுமாற்றங்கள் ஏற்பட்டோம் மனிதர்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் ஏற்பட்டுவர் அதையெல்லாம் சரி செய்து பின்னால் வந்த இமாம்கள் காரிகள் அதை சரி செய்து நமக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த முறைப்படிக்கு ஓத வேண்டும் ஆக குரான் ஓதுவது என்பது ஒரு சட்டத்திற்குரியது அதையும் அல்லாஹால இந்த குரானை உபதேசமாக அருளியிருக்கின்றோம் என்ற வார்த்தையின் மூலமாக குறிப்பிடுகின்றான் என்று விளக்கப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று உள்ள நோய்க்கு மருந்து என்று சொல்லும் பொழுது முன்னால் சொல்லப்பட்ட எல்லா விதமான நோய்களும் சிருக்கிலிருந்து குபரிலிருந்து மற்ற மனம் சம்பந்தப்பட்ட எத்தனை நோய்கள் இருக்கின்றன அவை அனைத்துக்கும் மருந்தாகத்தால் அருள் இருக்கின்றார் இமாம் சுயத்திரத்துலாக சொல்லுகின்றார்கள் நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்து அந்த நோயை உலகத்தில் உள்ள எந்த மருத்துவராலும் குணமாக்க முடியாது மனிதனுடைய நெஞ்சுக்குள்ளே குபுர் இருக்கின்றது சிறுக்கு இருக்கின்றது வஞ்சக எண்ணம் இருக்கின்றது சந்தேக எண்ணம் இருக்கின்றது இவற்றையெல்லாம் நீக்குவது என்று சொன்னால் வெளிப்படையான மருந்துகளின் மூலமாக முடியாது அப்ப நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்க்கே மருந்து என்பதாக சொல்லும் பொழுது மேலோட்டமாக இருக்கக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கண்டிப்பாக மருந்தாகத்தான் அமைய வேண்டும் அமைந்திருக்கும் என்பதை இமாம் சி யு திரு ரஹத்துலேவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார் ரசூல்லாய் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்தாக இதனை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் சில ஆயத்துக்களை ஓதி இருக்கின்றார்கள் ஓத ஓதி காட்டியிருக்கின்றார்கள் ஓதிய ஊதி இருக்கின்றார்கள் தங்களுக்கே அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஹதீசுகளை எல்லாம் நிறைய நாம் ஹதீசுகளிலே பார்க்கின்றோம் சல்லா அலுவலம் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது கொல்கவல்லாக அஹது குல்லாதுல்லியாயுல் காபிருண் போன்ற சில சூறாக்களை ஓதி தங்களுடைய இரண்டு கைகளிலும் ஊதி அதை தங்களுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் எண்ணி முழுவதும் தடவி கொள்ளுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றோம் ஏன் தடவ வெளித்தோற்றமாக இருக்கக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட ஏதேனும் நோய்கள் இருந்தால் அது தீர வேண்டும் அதற்கு மருந்து இந்த குரான் குரானை எப்படி பயன்படுத்துவது மருந்தாக பயன்படுத்துவது என்று சொன்னால் இப்படி பயன்படுத்த வேண்டும் ஓதி ஊதி கொள்ள வேண்டும் என்பதால் இன்னும் சில நேரங்களிலே சில ஆயத்துக்களை ஓதுவார்கள் நெஞ்சிலே ஊதி கொள்ளுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இது மருந்தாக என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரங்களாக அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ரசூல் லாய் சல்லுல்லாஹ் செல்லும் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார் சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் முன்னாலும் சொன்னோம் எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன ஆயத்துகள் ஏன்னா இப்பின்னால் வந்த இமாம்கள் அனுபவபூர்வமாக எந்த ஆயத்து எந்த நோய்க்கு மருந்தாக அமையும் என்பதையும் சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஒரு சமயம் ஒரு மனிதர் வந்தார் ரசுல்லாய் சல்லுல்லா அலி வசல்லம் விடத்தில் வந்தார் எனக்கு நெஞ்சிலே ஒரு பாரம் இருக்கின்றது ஒரு திடுக்கம் இருக்கின்றது என்பதாக சொன்னார் உன்னே ரசூல்லாய் சல்லூல்லா அலி வசல்லம் அவர்கள் குரானை நீ ஓதிக் கொள்வாயாக அது உனக்கு நெஞ்சுக்கு மருந்தாக அமையும் என்பதாக சொன்னார்கள் ஏனென்றால் மருந்து என்பதாக குறிப்பிடுகின்றான் நெஞ்சிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோய்க்கு மருந்தாக அமையும் என்பதாக சொல்லித் தந்தார்கள் வெளித்தோற்றம் அந்தரங்கமாக எப்படி நோய்களை குணமாக்குறதோ அதே வெளித்தோற்றமாக உள்ள நோய்களையும் குணமாக்கக்கூடியதாக அல்லாஹ் குரான அருள் இருக்கின்றான் என்பதால் இன்னொரு கருத்து மோ இலத்தின் வஷிஃபா உல்லிமாபி சுதூர் இது ஒரு உபதேசமாகவும் அழகான உபதேசமாகவும் நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு மருந்தாகவும் இருக்கின்றது என்பதாக சொல்லும் பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய அந்த ஈமானை சிறப்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஒளிமயமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதாக நினைத்தால் அவருக்கும் மருந்தாகி இது அமையும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் மோகிலா பஞ்சாயத்துக்கும் உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்துவிட்டது என்பதாக சொல்லும் பொழுது மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஞானங்கள் அனைத்தும் அதற்குள்ளே இருக்கின்றன என்பதாக பொருளாகும் ஆக மனிதர்கள் எந்தெந்த ஞானங்களை எந்தெந்த அறிவுகளை தேட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் எல்லாம் குரானுக்குள்ளே அதனை தேடிக்கொள்ளலாம் என்பதாக சொல்லியிருந்தார் அதேபோல் லெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு மருந்து என்பதாக அடுத்த வாசகத்தை சொல்லும் பொழுது அது மனிதன் தன்னுடைய மனத்தை பக்குவப்படுத்துவதற்காக மனம் நூறானியத்தாக ஆவதற்காக மனம் அல்லாஹாலாவுடைய தொடர்புடையதாக இருப்பதற்காக வேண்டி அந்த மனத்தின் மூலமாக ஞானங்களை பெறுவதற்காக வேண்டி உள்ள வழிமுறைகளை அல்லாஹால குரானிலே வைத்திருக்கின்றான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் அதாவது ஜாத்துக்கும் மோளிலத்தும் என்ற வாசகம் ஷரியாட்சி சம்பந்தப்பட்ட விளக்கம் என்று சொன்னால் ஷிபா அல்லி மாபி சுகூர் என்பது தரியக்கு சம்பந்தப்பட்ட விளக்கம் என்பதாக குறிப்பிடுகின்றார் அதே போன்று அடுத்த வாசகம் ஹுதாம் இந்த குரான் மூமின்களுக்கு ஹுதாவாகவும் நேர் வழி காட்டது காட்டக்கூடியதாகவும் அது ரஹ்மத்தாகவும் இருக்கின்றது இந்த ஹுதன் ரஹமத்தன் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹாலா ஹக்ரியும் மாதிப்பத்தாக இரண்டையும் தெரியப்படுத்துகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார் அல்லாஹத்தாலாவுடைய நேர் வழி அதை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அந்த மனிதனை போட்டு மிகச் சிறப்பானவர் எவரும் இருக்க முடியாது நல்வழி உடையவர் எவரும் இருக்க முடியாது நேரான பாதையிலே செல்லக்கூடியவர் வேறு எவரும் இருக்க முடியாது அந்த ஹிதாயத்தை முழுமையாக பெறக்கூடிய மனிதர்கள் மூமிங்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றான் அந்த ஹிதாயத்தை எந்த அளவுக்கு இவர்கள் ஆழமாக அதை கண்டுகொள்ளுகின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த தரியக்கத்து மேம்பட்டு அவர் ஹக்கீக்கத்துடைய நிலையை அடைந்து விடுவார் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் அதே அந்த ஹிதாயத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் ஏறி அப்படியே ஹிதாயத்தின் முன்னால் சூரத்தில் பார்த்தியாக விளக்கம் சொல்லப்பட்டு இந்த தப்சீரில் அதாவது எஹ்தின் சரா முஸ்திம் என்று ஒவ்வொருவரும் ஓதுகின்றோம் எல்லாரும் ஓதணும் நேரான வழியை வழியை வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்பதாக கேட்கின்றோம் சரி ஒருவர் நேரான வழியை பெற்றவராக இருக்கின்றார் அவர் அதை ஓதணுமா அவரும் அது ஓதியாக வேண்டும் யாராயிருந்தாலும் சரி ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர் அவர்களும் ஓதணும் அப்போ ரசூல்லாய் சல்லா அலைய சொல்லம் அவர்களுக்கு என்ன ஹிதாயத்தில் குறைவு ஏற்பட்டது ஏ தின்ஸ்ராத்த முஸ்தீமின் ஓத சொன்னோம் அல்லா தலா எல்லாரும் ஓதனா ரசூல்லாம் ஓதுனாங்க கொள்கையில் ஓதும்போது அவங்களும் ஓதனாங்க தனியாக ஓதும்போது ஓதனாங்க ஆனால் வித்தியாசம் இருக்கின்றது நம்ம ஓதனதுக்கும் அவங்க ஓதனதுக்கும் அதே மாதிரி சகாபாக்கள் ஓதனும் ஞானம் வாங்க நம்மை விட அறிவிலே ஞானத்திலே மூழ்கியவர்கள் அதிகமாக இருக்கிற முன்னோர்கள் இருக்கின்றார்கள் அவங்க ஓதனுக்கு நம்ம ஓதனுக்கு வித்தியாசம் இருக்கின்றது அப்போ ஹிதாயத்தை முழுமையாக அடைந்தாலும் கூட அந்த ஹிதாயத்தினுடைய முழுமையை பெறவில்லை என்பதாக பொருளாகும் ரசூல்லாய் சல்லாஹ் சொல்லம் அவர்களும் கூட யதினாத் தஹீம் என்ன விளக்கம் என்ன கருத்து நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயா என்பதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால் உன்னுடைய நெருக்கத்தை நேரான வழியிலே நடந்து உன்னுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுவாயாக என்பதாக அதனுடைய கருத்து ரசூல் அல்லாஹாலுடைய நெருக்கத்தை பெறுவது என்பது முழுமையாக அடைந்து விட்டோம் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது அல்லாவுடைய நெருக்கத்தை முழுமையாக அடைந்து விட்டார் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது ரசூல்லாய் சல்லா அலிசல்ல அவர்களும் கூட ஆனால் அந்த நெருக்கத்தை மிக அதிகமாக அடைந்தவர்கள் ரசூல்லாய் சல்லா அலைய சொல்லம் அவர் மிக நெருக்கத்தை அடைந்தவர்கள் அந்த நெருக்கம் முடிந்து விட்டதா குருபியத்து முடிந்து விட்டதா என்று சொல்ல முடியவே இல்லை முடியவே இல்லை என்ற காரணத்தினால் தான் ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களும் இஹ்ராத் முஸ்தீம் என்று ஓத சொன்னான் அல்லாஹால அவர்களும் ஓதிக்கொண்டிருந்தார்கள் ஓதவும் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த ஹுதன் ஒரு அஹ்மத்தன் என்பது மனிதனுக்கு ஹக்கீக்கத் அல்லாஹத்துடைய அந்த உண்மையான நிலையை சொல்லி காட்டக்கூடியதாக அல்லாஹுவை பற்றி அவருடைய ரசூரை பற்றி ஷரியாத்தை பற்றி தீனை பற்றி அதே போன்று குரானை பற்றி குரானுடைய விளக்கத்தை பற்றி உள்ள ஹக்கீக்கத் ஹக்கீகத் என்று சொன்னால் உண்மையான நிலை துனியாவை பற்றி உள்ள ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் இந்த துணியாவில் அந்த மனிதன் வாழ்வதற்கு விரும்ப மாட்டார் அக்கீக்கத்தை தெரியாத காரணத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி நம்மை பற்றி நம்முடைய உடலை பற்றி ரோஹை பற்றி இதனுடைய அக்கைக்கத்தை வழங்கிக் கொண்டால் உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்ற முறையை மனிதன் தெரிந்து கொள்வார் ஞானவான்களை நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை எப்படி ஒரு மனிதன் ஒரு கடலிலே பிரயாணம் செய்யக்கூடிய மனிதன் அந்த கடல் நீரின் மீது போக தவிர கப்பலிலே ஒரு மனிதன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றான் கப்பலிலே பிரயாணம் செய்கின்றவன் அந்த கப்ப க கப்பலுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரின் மீது மிதந்துதான் போக வேண்டும் அதாவது உதாரணமாக இமாம் ரகமத்துலா அலி போன்றவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் இந்த உலகம் என்பது கடலை போன்று மனிதனுடைய வாழ்க்கை என்பது கப்பலை போன்று அந்த வாழ்க்கையிலே மனிதன் மிதந்து சென்று கொண்டிருக்கின்றான் இப்பொழுது கப்பல் போன்று இருக்க கப்பல் கடலாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே கப்பலை போன்றுள்ள வாழ்க்கையிலே மிதந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய மனிதன் உலகம் என்ற அந்த கடலுடைய நீர் வாழ்க்கை என்ற அந்த கப்பலுக்குள்ளே வந்துவிடாமல் மனித சேர்ந்து மூழ்கி அவனும் அழிந்துவிடக்கூடிய அவர்கள் என்ன தேவை என்பதாக குறிப்பிடுகின்றார் பல கருத்துக்களை சொல்ல வந்த அல்லாஹ் சரியாத்து தரியகத் ஹபீகத் ஆரிஃபத் என்பதையும் அல்லாஹால குறிப்பிடுகின்றான் என்று விளக்கம் தருகின்றான் அல்லாஹாலா குரானிலே எல்லா விதமான ஞானங்களையும் வைத்திருக்கின்றேன் என்று பொதுவாக நாம் சொல்லுகின்றோம் ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஞானங்களை கொஞ்சம் ஆய்வு நாம் செய்து பார்த்தால் அதிலே மூழ்கி பார்த்தால் அது எவ்வளோ பெரிய ஆழமாக இருக்கின்றது எவ்வளோ பெரிய ஞானமுடையதாக இருக்கின்றது எவ்வளவு தேவைப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை மனிதன் விலகிக்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹாலா அதையும் இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றன